அல்லாஹுமொல் அலா முகமதின் அலமதுல்ல நபி சொல்லா அலிசல்லாம் மதினா சென்றவுடன் அவர்கள் ஆரம்பத்தில் எடுத்த முன்னெடுப்புகள் முக்கியமான முன்னெடுப்புகளை வந்து பார்த்தோம் அதுல குறிப்பாக நான்கு முன்னெடுப்புகளுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அதுல பள்ளியை வந்து உண்டாக்குவது சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்துவது அதன் பின்னர் நபிசில்லா செல்லம் அவர்கள் ஏற்படுத்திய உடன்படிக்கை அங்கு இருக்கக்கூடிய மதினாவோடு மதினாவில் வாழக்கூடிய முசிரிக்கலோட அதேபோல யூதர்களோடையும் அவங்க ஒரு உடன்படிக்கையை வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு உடன்படிக்கையை வந்து மேற்கொண்டாங்க அந்த உடன்படிக்கை வந்து வஹிகா அரபியில வந்து வஹிகா அப்படின்னு அழைக்கப்படும் அந்த உடன்படிக்கையை வந்து அதுல என்ன எழுதப்பட்டிருந்துச்சு அதுல உள்ள முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம வாசித்து காமிச்சு உள்ளபடியே வாசித்து காமிச்சேன் இது வந்து இப்னு இஸ்லாம்லையும் அதே இப்னு இஸ்லா கூட வரலாற்று பதிவுகளையும் இருக்குது முதலாவது வந்து அந்த உடன்படிக்கையில ஒவ்வொரு பாயிண்டா நான் வாசித்து காட்டுறேன் சொல்றாங்க அந்த உடன்படிக்கையில அந்த உடன்படிக்கையை எழுதும் போதே உடன்படிக்கையாக இறைவனின் தூதர் முகமது சல்லா அலிசலம் அவர்களின் சார்பாகவும் குறைசி வம்சத்தை சார்ந்த அந்த மக்காவை சார்ந்த முஸ்லீம்கள் சார்பாகவும் மதினாவை சார்ந்து யாரெல்லாம் இவர்களை பின்பற்றிக் கொண்டிருக்கிறாங்களோ அதாவது முஸ்லீம்கள் அவர்கள் சார்பாகவும் இந்த உடன்படிக்கை ஒப்பந்தம் வந்து எழுதப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாயிண்ட் என்னன்னு சொன்னா ஏனைய மக்களை தவிர்த்து அனைத்து முஸ்லீம்களும் ஒரே சமுதாயத்தினர் முஸ்லீம்கள் இல்லாமல் ஒரே சமுதாயத்தினர் அவங்க அந்த கோத்தரம் இந்த கோத்திரம் அந்த மாதிரி கிடையாது முஸ்லீம்னாவே ஒரு சமுதாயம் அப்படிங்கிற முதலால் உடன்படிக்கிற முதல் பாயிண்டே இதுதான் இரண்டாவது வந்து இந்த குறைசிகள் முகாஜர்கள் அவர்கள் வந்துட்டு அவங்க காலத்துல அந்த அவர்கள் பின்பற்றி வந்த தியத் தொகையும் பித்தியா தொகையும் வந்து அவர்கள் அதே பாலோ பண்ணுவாங்க இந்த தியத் ஃபித்தியானா என்னன்னு சொன்னா தியத்துங்கிறது வந்து ஒருவர் கொலை கொலை குற்றத்துக்காக இப்ப ஒரு வந்து இன்னொருத்தர் கொலை பின்னா அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய தொகைங்கிறது கைதியை விடுவிப்பதற்கு அவர்கள் கொடுக்கக்கூடிய இந்த தொகை வந்து அவர்கள் எந்த அவர்கள் இங்க ஹிஜ்ரத் செஞ்சு வர்றதுக்கு முன்னாடி என்ன மெத்தட ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே இதை தான் அவர்கள் பின்பற்றுவார்கள் அதே போல இந்த தொகை கொடுக்க முடியாதவங்களுக்கு அங்க மற்றவர்கள் கொடுத்து உதவணும் அப்படிங்கறது அடுத்த அம்சம் மூன்றாவதாக இறை நம்பிக்கையாளர்கள் வந்து தங்களுக்குள்ள சிரமத்தில் இருக்கிறவங்களுக்கு அழகிய முறையில் அவர்களுக்கு வந்து உதவி பண்ணணும் அது பொருளாகவோ மற்ற உதவிகளாகவோ எந்த உதவியாக இருந்தாலும் சிரமத்தில் இருக்கக்கூடிய இறை நம்பிக்கையாளருக்கு மற்றவர்கள் உதவி செய்யணும் அடுத்ததாக தங்களுக்குள்ள கிளர்ச்சி செய்பவர்களாக இருக்கட்டும் அதே போல மூமீன்களுக்கு மத்தியில் வந்து அநியாயம் செய்யறவங்க பாவமான காரியத்தில் ஈடுபடுறவங்க விஷமத்தில் ஈடுபடுறவங்க வரம்பு மீறவங்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்கள் வந்து யாருக்கும் துணை போகக்கூடாது அனைத்து மூம்களும் ஒன்று சேர்ந்து அவர்களை அந்த விஷமத்தில் ஈடுபடக்கூடியவர்களை கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடியவர்களை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கறது அடுத்த அம்சம் அடுத்ததாக இது மாதிரி கிளர்ச்சியில் ஈடுபடக்கூடியவர் தன்னுடைய பிள்ளையாகவும் தன்னுடைய நெருங்கிய உறவினராக இருந்தாலும் அவருக்கு அந்த தவறான செயலில் இவர் வந்து துணை போகக்கூடாது அப்படிங்கிறது அடுத்த அம்சம் அடுத்த அம்ச அடுத்த அம்சம் வந்து ஒரு இடை வந்துட்டு ஒரு காஃபியற்காக இன்னொரு இறை நம்பிக்கையாளரை கொள்ளக்கூடாது வாரிசு இல்லாத காஃபி வாரிசு இல்லாத ஒரு காஃபிர ஒரு இறை நம்பிக்கையாளர் கொண்டுட்டாரு அவருக்காக அந்த அந்த கொலை இந்த இடை நம்பிக்கையாளரை கொலை செய்யக்கூடாது அப்படிங்கறது அடுத்த அம்சம் அதே போல ஒரு இறை எதிராக அதாவது ஒரு ஒரு மூமினுக்கு எதிராக ஒரு காபீர் சைடு நிக்க கூடாது அநியாயத்துல நியாயம் காபீர் சைடு நிக்கலாம் அநியாயத்தின் போது காபீர் சைடு அநியாயம் இருக்கு ஒரு நியாயம் இருக்கு காபீர் சைடு நிக்க கூடாது அப்படிங்கிறது அடுத்த அம்சம் அடுத்ததாக அல்லாவுடைய பொறுப்பு வந்து சமமானதே அனைவருக்கும் மூமீன்கள் தாழ்ந்த நிலையில் உள்ள ஒருவர் பிறருக்கு பாதுகாப்பு கொடுக்கலாம் ஒரு மூமீன் வந்து இன்னொருத்தர் யாருக்கு வேணா பாதுகாப்பு கொடுக்கலாம் யாருக்கு இந்த மூமின் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறாரோ அது முஸ்லீமாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாதவரோ அந்த நபரை மற்ற மூம்கள் வந்து எக்காரணத்தை கொண்டோ தாக்குதலோ அவர்களுக்கு இடையூறோ கொடுக்க கூடாது அப்படிங்கறது அடுத்த அம்சம் அடுத்தது வந்து யூதர்கள்ல வந்து யார் நம்ம பின்பற்றுறாங்களோ யாரு யாரு வந்து நபிசில்லாத பின்பற்றுறாங்களோ அவர்களுக்கும் உதவி செய்யப்படும் அவர்களோடு அழகிய முறையில் நடந்து கொள்ளப்படும் அவர் மீது எந்த அநியாயமும் இழைக்கப்படாது அவருக்கு எதிராக பிறருக்கு உதவி செய்யக்கூடாது யூதர்கள் யாரெல்லாம் நம்ம கூட அக்ரிமெண்ட் வச்சுக்கிறாங்களோ அவங்க நம்மள ஒரு நம்ம கூடவே இருப்பாங்க அதே போல அவர்களுக்கு எதிராக பிறருக்கு உதவி செய்யக்கூடாது அவர்களை எதிர்த்து யாராவது வராங்கன்னு சொன்னா அவங்க அவங்க சைடு நிற்கக்கூடாது அப்படிங்கறது அடுத்த அம்சம் அடுத்ததாக இந்த சமாதான ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் இருக்கு இந்த ஒப்பந்தத்தை வந்து உறுதி செய்து கொள்வது பின்பற்ற வேண்டியது அனைத்து மூமின்களுடைய உரிமை அதே போல அல்லாவுடைய பாதையில போர் செய்யும் போது நீதமின்றி ஒரு இறை நம்பிக்கையாளரை விட்டுட்டு அந்நியரோடு சமாதான ஒப்பந்தத்தில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கறது அடுத்த அம்சம் இதுல அடுத்ததாக இறை நம்பிக்கையாளர்கள் யாராவது ஒருவர் வந்து அல்லாவின் பாதையில் போர் செய்யும் போது இன்னொரு இறை நம்பிக்கையாளரை தவறுதலாக கொண்டுட்டாருன்னு சொன்னா அதுக்கு பலியாக இவரை வந்து கொள்ளக்கூடாது தவறுதலாக தெரியாதனமாக நம்ம போரில் ஈடுபட்டு இருக்கும்போது நம்முடைய சகோதரரை நம்ம கொலை உண்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் அதற்கு பழி வாங்கும் விதமாக இந்த இறை நம்பிக்கையாளரை கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது அடுத்த அம்சம் அடுத்தது வந்து நமக்கு இணக்கமாக இருக்கக்கூடிய முசிரிக்கு முசிரிக்கு இருக்கிறாங்களே அவர்கள் வந்து எவரும் வந்து குறைசிகளுக்கோ அதாவது யார் எதிர்த்து நபிசுல்லையும் முகாஜிர்களையும் விரட்டி அடித்தார்களோ அவர்களுக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அதாவது முஷிரிக்க இருந்தாலும் அந்த அந்த மக்கத்து குறைசிகளுக்கு வந்து இவர்கள் பாதுகாப்பு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அடுத்த அம்சம் அதே ஒரு மூமின் வந்து இன்னொரு மூமினை எந்த ஒரு காரணமும் இன்றி எந்த காரணத்துக்காகவும் வந்து அவரை வந்து கொலை செய்யக்கூடாது அப்படி காரணமின்றி கொலை செய்தால் பணிக்கு அந்த மூமின் கொல்லப்படுவார் அப்படிங்கிறது அடுத்த அம்சம் அதே அந்த அந்த மூமின் கொலை கொலை செய்யப்பட்டாரல அந்த மூவியினுடைய உறவினர் வந்து பிணைய தொகை அந்த அதுக்கு பகரமாக தொகையை பெற்றுக்கொண்டோ இல்ல தொகையை பெற்றுக் மன்னித்து விட்டால் அது வந்து பொருந்தும் அப்படின்னு அடுத்த அம்சம் அடுத்ததாக இடைநம்பிக்கையாளர்கள் அனைவருமே கொலை செய்தவனுக்கு எதிராக ஒன்று சேர வேண்டும் கொலை செய்தவனுக்கு எவ்வகையிலும் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க அதாவது அநியாயமாக கொலை செஞ்ச ஒருவனுக்கு எக்காரணத்தை கொண்டும் எந்த ஒரு முஸ்லீமும் உதவி செய்யக்கூடாது அப்படிங்கிறது அடுத்த அம்சம் அடுத்ததாக ஒரு இடைநம்பிக்கையாளர் வந்து ஒரு விஷமக்காரனுக்கோ கழகம் செய்யக்கூடியவனுக்கோ அவனுக்கு வந்து உதவக்கூடாது அவனுக்கு வந்து அடைக்கலம் கொடுக்கக்கூடாது எவர் ஒருவர் அந்த மாதிரி வந்து உதவி செய்கிறாரோ அவருக்கு வந்து மறுமையில் வந்து அல்லாஹுடைய சாபமும் கோபமும் இருக்கிறது அதே அவனுடைய எந்த ஒரு கடமையான உபரியான அமலும் ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு நபிசுல்லாம் அடுத்த அம்சத்தில் சொல்றாங்க அடுத்ததாக அம்சம் அனைத்திலுமே உங்களுக்கு ஏதாவது கருத்து முரண்பாடுகள் இருந்தா நீங்க என்ட்ட வந்து கேட்கணும் வந்து கேட்கணும் அல்லா இந்த எந்த விஷயத்தில் நீங்க கருத்து முரண்புறீங்களோ அந்த விஷயத்தை அல்லாவிடம் அல்லாவுடைய ரசூலிடமும் விட்டுவிட வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்துடைய அம்சம் இன்னும் குறிப்பாக யூதர்களோடு போடக்கூடிய ஒப்பந்தத்தில் அதுல இருக்கக்கூடிய அம்சங்களை பார்ப்போம் அவுஸ்கிளையை சேர்ந்த யூதர்கள் மூமீன்களோடு சேர்ந்த ஒரே சமுதாயத்தினராக கருதப்படுவார்கள் இந்த யூதர்கள் அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு முழுமையான உரிமை உண்டு அதே போல அவர்களோடு நட்பு கொண்டவர்களுக்கும் அவர்களின் மார்க்கத்திலே முழு சுதந்திரமும் உண்டு அதாவது யூதர்கள் அனைத்து கோத்திரத்தார்களோட ஊருடைய பேரா சொல்லு சொல்லி நம் விசிலாசம் சொல்றாங்க அனைவருமே அவர்களுடைய மார்க்கத்தை அவர்களுடைய மதத்தை பின்பற்றுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை உண்டு நம்மோட சேர்ந்த சமுதாயமாக அவர்கள் கருதப்படுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிக் காட்டுறாங்க அதேபோல யூதர்களுடைய செலவுகளை அவர்களே பார்த்துக் கொள்ளணும் மூமின்களுடைய செலவுகளை அவர் அவர்கள் பார்த்துக் கொள்ளணும் இந்த உடன்படிக்கை உடையர் யாராவது வந்து போர் தொடுத்தாலும் அவர்களுக்கு எதிராக முஸ்லீம்களும் யூதர்களும் தங்களுக்கு ஒருவருக்கு உதவி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த அம்சம் அடுத்தது யூதர்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு வந்து பிறருக்கு நலம் நாடுதலும் ஒருவருக்கு நல்லுபதேசம் செய்வதும் உபகாரம் புரிவதும் என்ற அடிப்படையிலேயே இருக்கணும் குற்றம் புரிவதில் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் துணையாக அப்படிங்கிறது இந்த ஒப்பந்தத்து அதே போல ஒருவர் இன்னொரு தண்டிக்க கூடாது நெருங்கிய உறவினர் யாராக இருந்தாலும் ஒருவருடைய குற்றத்திற்காக இன்னொருவர் தண்டிக்கப்பட மாட்டார் அப்படிங்கிறது அடுத்த அம்சம் அடுத்தது அணிநிலைக்கப்பட்டவர்களுக்கு எல்லாரும் ஒன்று சேர்ந்து உறுதுணையாக நிக்க வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த அம்சம் பிறருக்கு எதிரான போரில் முஸ்லீம்களுடன் யூதர்கள் கலந்து கொள்ளும் போது யூதர்களும் போர் செலவுகளில் பங்கெடுக்க வேண்டும் பிறருக்கு எதிராக போர் நடைபெறும் போது மதினாவில் ஈடுபடும் போது யூதர்கள் கலந்து கொண்டாங்க சொன்னால் அவங்களும் போர் செய்வதில் வந்து வரக்கூடிய அந்த பொருளாதார செலவுகளை அவர்களும் பங்கெடுக்க வேண்டும் அப்படிங்கிறது இதில் உள்ள அடுத்த அம்சம் அடுத்ததாக இந்த உடன்படிக்கையில் கலந்து கொள்பவர்கள் வந்து யாரும் மதினாவில் வந்துட்டு குழப்பமோ விசமத்தனத்தையோ உண்டு பண்ணக்கூடாது அது வந்து முழுக்க முழுக்க தடுக்கப்பட்டது ரத்தம் ஓட்டுவதோ அனைத்தும் தடுக்கப்பட்டது அப்படின்னு அடுத்த ஒப்பந்தம் அடுத்த அம்சம் அடுத்ததாக இந்த ஒப்பந்தத்தில் கலந்து கொண்டவங்க அவங்க மத்தியில் ஏதாவது சண்டைகள் சச்சரவுகள் எது வந்தாலும் அந்த முடிவை அந்த சண்டை சச்சரவுக்குரிய தீர்ப்பை அந்த தீர்ப்பை வந்து நபிசில்லாசு வேண்டும் என்ன சொல்றாங்களோ அதுதான் தீர்ப்பு அடுத்ததாக குறைசிகளும் குறைசிகளுக்கு உதவி செய்பவர்களுக்கும் பாதுகாப்பு கொடுக்க கூடாது அடுத்ததாக யாராவது மதினா மேல வந்து முற்றுகையிட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு எதிராக அனைவரும் ஒன்று திரள வேண்டும் யூதர்களும் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் முஸ்லீம்களும் யூதர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் ஒருவருக்கு அவர்களுடைய பகுதியை பாதுகாத்துக் கொள்வதற்கு போராட வேண்டும் அப்படிங்கிறது அடுத்த அம்சம் அதே இந்த உடன்படிக்கையானது அநியாயக்காரரையும் குற்றவாளியையும் எவ்விதத்திலையும் பாதுகாக்காது அவர்கள் யாராக இருந்தாலும் அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி யூதர்களாக இருந்தாலும் சரி அநியாயம் செய்யப்பட்டவர்கள் வந்து இந்த உடன்படிக்கை வந்து உள்ளாக மாட்டாங்க அவர்களுக்கு உரிய தண்டனை அளிக்கப்படும் அடுத்ததாக எத்ரிப் அதாவது இந்த மதினா மதினா வந்து புனிதமான ஒரு நகரமாக அறிவிக்கப்படுது அப்படிங்கிறது அடுத்த அம்சம் அடுத்ததாக இதுல எந்த ஒரு இப்ப ஒருவருடைய இடத்தை இன்னொருத்தர் வாங்குறாருன்னு சொன்னால் அந்த இடத்துடைய ஓனர் அவருடைய உரிமையாளருடைய அனுமதி இல்லாமல் இந்த இடத்தை வந்து வாங்க முடியாது அவர் அனுமதித்தால் மட்டும்தான் வாங்க முடியும் ஏனா இதற்கு முன்னாடி பல குடூரங்கள் நடந்து யூதர்கள் வந்து அபகரிச்சு கொண்டிருந்தாங்க உள்ளடக்கி பல அம்சங்களை உள்ளடக்கி நபிசுல்லம் வந்து பொதுவான ஒரு ஒப்பந்தத்தையும் யூதர்களோட ஒரு ஒப்பந்தத்தையும் போடுறாங்க இப்ப இதுல கருத்து முரண்பாடுகள் இருக்கும் இந்த கருத்து முரண்பாடுகளை அல்லாவிடமும் அல்லாவுடைய ரசிகர்களிடமும் விட்டுணும் அவர்கள் என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அந்த தீர்ப்பிற்கு கட்டுப்பட வேண்டும் அப்படிங்கறதான் இந்த ஒரு ஒப்பந்தத்துடைய சாராம்சம் இப்ப இதுல நம்ம பார்த்தோம்னு சொன்னா முதலாவது இதுல நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினுமான் கொண்ட ஒரு அனைவரும் ஒரே சமுதாயம் நபி என்னதான் ஒரு கோத்திரமாக இருந்தாலும் எந்த கோத்திரமா இருந்துட்டு போனோம் எந்த குலமாக இருந்துட்டு போயிட்டோம் ஈமான் களிமா சொன்ன அனைவரும் சகோதரர்கள் அனைவரும் ஒரே சமுதாயம் இந்த ஒப்பந்தத்துடைய முதல் பாயிண்டே அதுதான் இப்ப அந்த பாயிண்ட் இருக்குது அந்த பாயிண்ட் முக்கியமான ஒரு பாயிண்ட் இதுல நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இது அதே இந்த பிசிலாவல்சனம் வந்து அனைத்து சமுதாயத்தோடமும் அதாவது அம்சத்துடைய முக்கியமான நம்ம கருத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா மற்ற அனைத்தும் தவறு மற்ற அனைத்தும் அல்லாவிடமிருந்து வந்தது கிடையாது இது மட்டும்தான் அல்லாவால ஏற்பட்ட ஏற்படுத்தப்பட்ட பந்தம் இது மட்டுமே அல்லஹால அங்கீகரிக்கக்கூடிய பந்தம் அப்ப அவர்களுக்கு மாடு செய்யும்படி அல்லா கட்டளை அல்லாஹ் கட்டளையும் நம்பி சிலம் வந்து பல இடங்களில் வந்து யூதர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் மாற்ற மாற்ற சமுதாயத்தினருக்கும் மாடு செய்யும்படி கட்டளையிட்டு உதாரணமாக யூதர்கள் வந்து அவர்கள் அவங்களுடைய வணக்க வழிபாடு ஈடும் போது ஈடுபடும் போது இந்த சாக்ஸ் வந்து போட்டுக்க நீங்க லெதர் சாக்ஸ பயன்படுத்துங்க அப்படின்னா தாடியை அவர்கள் மாற்றார்கள் மஜூசிகளும் யூதர்களும் தாடியை வைக்க மாட்டாங்க மீசையை வைப்பாங்க தாடியை மழிப்பாங்க நீங்க மீசையை எடுங்க தாடியை வைங்க அவர்களுக்கு மாறு செய்யுங்க இன்னும் அவர்கள் அதாவது தன்னுடைய நரைமுடிகளுக்கு அவர்கள் மறுதாணி இட்டு அவர்கள் வந்து பூசிக்க மாட்டாங்க நீங்க பூசிக்கொள்ளுங்க அப்படின்னாங்க அவர்களுக்கு மாற்றம் செய்யுங்க அதே போல மொஹர்ரம் நபிசுல்லா விஜய் செஞ்சு போன பிறகு யூதர்கள் வந்து மொஹர்ரம் பத்துல மூசா அலசம் பாதுகாக்கப்பட்ட நாளில் வந்து அவர்கள் வந்து நோன்பு வச்சாங்க வந்து அல்ல பாதுகாத்தான் இப்ப அந்த நாளை அவர்கள் நினைவு கூறும் பொருட்டாக நோன்பு வைத்துக் கொண்டிருந்தாங்க நபிசுல்லா வந்து முஸ்லீம்களையும் நோன்பு வைக்க கட்டளையிட்டு அடுத்த வருடம் நான் உயிரோடு இருந்தா இவர்களுக்கு மாறும் செய்யும் விதமாக பத்து மட்டும் இல்லாமல் ஒன்போதும் சேர்த்து வைப்பேன் அடுத்த வருடம் நபிசுலாசம் மரணிச்சிட்டாங்க ஆனால் அதன் பிறகு அன்றிலிருந்து இன்று வரை ஒன்போது பத்து முகரம் ஒன்பது பத்து தான் ஆசூர் நம்ம நம்ம அப்ப அவர்கள் செய்யக்கூடியதற்கு மொட்டை மாற்றம் செய்யுங்க அப்படி நபிசுல்லாசனம் கட்டளையிட்டிருக்கிறாங்க அனைத்து சமுதாயத்தினரும் வேறு அனைத்து சமுதாயத்தினருக்கும் மாறுபட்டு நபிசுல்லம் இருக்கும்படி ஒரே சமுதாயமாக முஸ்லீம் சமுதாயத்தை ஆக்கி கட்டளையிட்டது இந்த அம்சத்தில் இந்த ஒப்பந்தத்தில் முதலாவது ஒரு கருத்தில் கொள்ள வேண்டியூர் மக்கள் விரட்டி அடித்து மதினாவுக்கு போய் அவர்கள் ஏதோ ஒரு விருந்தாளியாக போகல அங்க போய் ஆட்சி செய்ய போறாங்க அங்க போய் இவர்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தை போடுறாங்க போறாங்க நபிசுல்ல அப்ப இந்தத்தான் அல்லா தலா தன்னுடைய திருமலை குரான் அறுபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாவுடைய அனுமதியோடு அவருக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் என்பதற்காகவே தவிர வேறு எதற்காகவும் நாம் தூதரை அனுப்பவில்லை அதாவது அனைத்து நபிமாறுகளையுமே அங்க இருக்கக்கூடிய சமுதாயத்திலிருந்து மக்களும் வந்து இவருக்கு கீழ்படிந்து நடக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் தூதர்களை அனுப்பணும் அப்படின்னு அல்லா தலா சொல்லி காட்டுறோம் அப்ப இந்த ஒப்பந்தத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது இதுல நபிசுலம் பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறாங்க எப்ப அவங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தில் கருத்து முரண்பாடு வருதோ அந்த விஷயத்தில் அல்லாவிடத்திலும் அல்லாவுடைய தூதருடைய விஷயத்திலும் நீங்க விட்டுருணும் அவங்க என்ன தீர்ப்பு சொல்றாங்களோ அதன்படிதான் நடைபெறணும் அப்படின்னு சொல்றாங்க அதே போல இதுல நபிசல்ல பாருங்க அடுத்ததாக முஸ்லீம்களுக்கும் மாற்றாரர்களுக்கும் இருக்கக்கூடிய உறவு எந்தளவு உறவு முறையை வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க அவர்களுக்கு வந்து குடியுரிமை கொடுக்கப்பட்டுச்சு அவங்க வெளியில போன அனுப்பப்பட அவர்களுக்கு அங்கு சிட்டிசன்ஷிப் பர்மிஷன் கொடுக்கப்பட்டுச்சு அதே போல அவர்களுடைய மத நம்பிக்கையை அவர்கள் தாராளமாக பின்பற்றலாம் எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது லா இக்கர் இந்த மார்க்கத்தில் தீனில் வந்து எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது அப்படின்னு நபிசுல்லா சொல்லியிருந்தாங்க அடுத்ததாக அவர்களை பாதுகாப்பது யாரு அங்க இருக்கக்கூடிய மதினாவில் இருக்கக்கூடிய முஸ்லிக்குகளையும் யூதர்களையும் பாதுகாப்பது முஸ்லீம்களுடைய கடமையாகவும் அவர்களை பாதுகாக்க வேண்டியது அதே போல மதினா அவர்களும் இவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் யாரு யூதர்களும் முஸ்லீம்களுக்கு உதவி செய்ய வேண்டும் அதே அந்த தாக்குதலின் போது அவர்கள் இவர்கள் சைட்ல இருந்து யூதர்கள் சைட்ல இருந்து முஸ்லீம்களுக்கு ஆலோசனைகள் சொல்லணும் சதி செய்யக்கூடாது இந்த மாதிரி அவர்களோட ஒரு நல்ல உறவு முறை பேணுமாறு நல்ல அருமையான அழகான ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டிருச்சு வரலாற்றுல இது மாதிரி யூதர்களை கையாண்ட எந்த ஒரு சமுதாயத்தையுமே பார்க்க முடியாது அது யூதர்களுக்கும் தெரியும் யூதர்கள் எங்க போனாலும் வரலாற்றுல ஈசா அலத்துடைய வருகைக்கு பிறகு அவர் உயர்த்தப்பட்ட பிறகு யூதர்கள் எங்க போனாலும் அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு இன்னல்கள் துன்புறுத்தல்கள் தான் அப்ப யூதர்களை நல்ல முறையில பாதுகாத்த நல்ல முறையில ஒப்பந்தம் போட்ட ஒரே சமுதாயம் முஸ்லீம் சமுதாயம் மட்டும்தான் அப்ப இந்த ஒப்பந்தத்தான் அவர்கள் மதிக்கவே இல்லை அவர்கள் பல நேரங்களில் ரசூல்ல கொலை பண்ண முயற்சி செஞ்சாங்க இந்த ஒப்பந்தத்தை மதிக்கல அவர்களோடு எதிரிகளோடு சேர்ந்து சதி செய்தார்கள் அவர்களுக்கு உதவி பண்ணாங்க இந்த ஒப்பந்தத்தை அவர்கள் வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கவே இல்லை அடுத்ததாக இந்த ஒப்பந்தத்தில் பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் என்ன சொன்னா மனிதாவை மதினாவை வந்து நபிசுல்லம் வந்து புதின புனிதமான ஒரு சிட்டியாக டிக்ளேர் பண்ணாங்க இதுவும் வந்து புனிதமான ஒரு நகரம் எப்படி வந்து மக்கா வந்து புனிதமான நகரமா இருந்துச்சோ பைத்துள் முகத்தேஷ் புனிதமான ஒரு நகரமா இருந்துச்சோ மதினாவை அப்பதான் நபிசுல்லா அலுவலம் புனிதமான நகரமாக அறிவிப்பு செய்யறாங்க அதையும் அனைவரும் ஏற்றுக்கொள்ளணும் இங்கு வந்து ஒரு ரத்தம் ஓட்டப்படக்கூடாது மரம் கூட வெட்டப்படக்கூடாது அப்படின்னு புனித நகரத்திற்கான அந்த சட்டத்தை மதினாவிற்கும் அமல்படுத்துறாங்க அப்ப இது வந்து இந்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சாராம்சங்கள் அடுத்ததாக நம்ம ஹிஜ்ரத் ஹிஜ்ரத் செஞ்சிவசனம் வருவதற்கு முன்னதாகவே அனைத்து சகாபாக்களும் வந்துட்டாங்க பெரும்பான்மையான சகாபாக்கள் ஒன்னு ரெண்டு பேர் தான் பின்னாடி வந்தாங்க அதில் குறிப்பாக நம்ம பார்க்க வேண்டியது யாருன்னு சொன்னா சுகைல் ரூமி இவர் வந்து ரோம் தேசத்துல வந்து அடிமையாக இருந்தாரு அவரை வந்து ஒவ்வொருவருத்தையும் வித்து வித்து வித்து வித்து கடைசியில் மக்காவுக்கே வந்துட்டார் மக்கால வந்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு நபர் அடிமையாக இருந்தாரு அடிமையிலிருந்து உரிமை பெற்று அதுக்கப்புறம் அவர் பிஸ்னஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து நல்ல ஒரு பொருளாதார நிலைக்கு வந்த ஒரு அடிமையாக இருந்தவர் இவருடைய பேர்லயே சுகைபர் ரூமி ரோம் தேசத்தை சார்ந்தவரு தான் இருக்கும் இப்ப இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு நபிசுல்லா சோனா மதினாவுக்கு வந்த பிறகு இவர் ஹிஜரத் செஞ்சு வர்றாரு விஜில செஞ்சு வரும்போது அங்க இருக்கக்கூடிய மக்கா நபர்கள் பிடிச்சிட்டாங்க நீ ஒரு அடிமையா இருந்த எங்க ஊருக்கு வந்த எங்க ஊர்ல பொழைச்ச எங்க ஊர்ல எல்லா காசும் சம்பாரிச்ச இப்ப எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மதினாவுக்கு போறியா எங்களுக்கு எதிரான நபர்கள்ட்ட போறியா எங்க பொருளை கொண்டு எங்களை நீ எங்களுக்கு போய் சூழ்ச்சி செய்ய போறியா அப்படிங்கிற மாதிரி அவரை வந்து பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க பிடிச்சு வச்ச பிறகு அவர்கள் என்ன பண்றாங்க சொன்னா விடவே முடியாது நான் உன்னை வந்து கொலை பண்ண போறேன் அப்படிங்கிற அளவு பிடிச்சு வச்சுக்கிட்டாங்க உடனே இவர் என்ன பண்றாரு தன்னுடைய அம்பு எடுத்துட்டு என்னிட நாற்பது அம்பு இருக்கு நாற்பது அம்பையும் நாற்பது தலையில கரெக்டா கரெக்டா குறிவைத்து நாற்பது பேர்த்த கொலை செஞ்சிருவேன் யாராவது முன்னாடி வாங்க அப்படிங்கிறாங்க அப்ப அங்க ஒரு ஒரு போர் ஒரு ஒரு நபருக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு கூட்டத்தாருக்கும் ஒரு போர் மூலக்கூடிய சூழலே வந்துருச்சு இப்ப உடனே வந்து இவர்கள் ஒரு ஒரு உடன்படிக்கைக்கு வராங்க உடன்படிக்கைன்னா ஒரு சமாதானமா போறாங்க இங்க சம்பாதிச்ச பொருள் எல்லாம் எங்கள்கிட்ட குடுத்துட்டு நீ போயிரு உங்களை விட்டுறோம் நீ போயிடலாம் அப்படின்னு குறைசிகள் சொன்ன உடனே இவர் சம்பாதிச்ச மொத்த சொத்தையும் ஒண்ணு அவர் போட்டிருக்க ஆடையை மட்டும் ஆடையோட மட்டும் மதினாவுக்கு செஞ்சு வர்றாரு அப்ப இத இங்க இது நடந்துகிட்டு இருக்கும் போதே அல்ல அங்க மதினால ஆயத்திற்கு நம்பி சொல்லிட்டு ஒரு நபர் இந்த இந்த சுகைலர் ரூமி சுகை சுகைபர் ரூமி இவர் வந்து லாபகரமான பிசினஸ் பண்ணிட்டாரு இவர் லாபகரமான ஒரு வணிகத்தை செய்துட்டார அல்லாஹ் குரான் வசனத்தை இறக்கி காட்டுறோம் அப்ப எந்த தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க ஈமானுக்காக எப்பேற்பட்ட தியாகங்கள் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இங்க கருத்துல கொள்ளணும் அடுத்ததாக இவர்கள் மக்காவிற்கு அனைத்து சகாபாக்களும் வந்த பிறகு அவர்களுக்கு வந்து அவர் ஒரு ஊரை விட்டு வந்திருக்கிறாங்க எல்லா சகாபாக்களும் காலம் காலமாக பிறந்ததிலிருந்து அவர்களுடைய ஊரை விட்டுட்டு இங்க வந்திருக்கிறாங்க எந்த அளவுக்கு அவருக்கு கடுமையான ஒரு சோதனையாக இருந்திருக்கும் அது வந்து இங்கே தட்பவெட்ப சூழ்நிலை தண்ணி எல்லாமே மாறுபடும் இப்ப அவர்களுக்கு மனதளவாலும் உடல் அளவாலும் பயங்கரமான நோயின ஏற்படுது அனைவருக்குமே அதுவும் வந்து மதிநாள தண்ணி இவர்களுக்கு ஒத்துக்கல அநேகமான சகாபாக்களுக்கு கடுமையான காய்ச்சல் வருது எந்த சொன்னா ஆயிஷா ரதிலா சொல்லிக் காட்டுறாங்க நான் வந்து பிலாடு இல்லாம போய் சந்திச்சேன் என்னுடைய தந்தை அவுபக்கு சித்திகளில்ல போய் சந்திச்சேன் ஆமீர் பின் புகைரா இவரை போய் சந்திச்சேன் எல்லாரும் மதினாவ உடம்பு முடியாம காய்ச்சல படுத்திருந்து கவிதையிலேயே புலம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில கவிதைகளையும் சொல்லி காட்டுறாங்க அபு ஐஷா லானுடைய தந்தை அவர்கள் வந்து அவர்களை போய் சந்திக்கிறாங்க ஐஷா லானா அவுபக்கு சித்தி கதை இல்லானு அவர்கள் ஒரு கவிதை பாடுறாங்க புலம்புறாங்க உடல் உடல் முடியாத நேரத்தில் ஒவ்வொரு மனிதனும் தன் குடும்பத்தாருடன் கலந்திருக்க மரணமும் அவனது செருப்பு வாழை விட மிக சமீபத்தில் இருக்கிறது அப்படிங்கிற கவிதையை புலம்பிக்கிட்டே இருக்கிறார் பிலால் போறாங்க அவங்க வந்து காய்ச்சலுடைய சூடு ரொம்ப ஏறி போய் அவர்கள் வந்து இத்கீர் ஜலீல் என்னும் புட்கள் என்னை சூழ்ந்திருக்க அது போன்றதொரு பள்ளத்தாக்கில் ஒரு ராப்பொழுதையேனும் நான் கழிப்பேனா மஜின்னா என்னும் சுனையின் நீரை நான் அருந்துவேனா சாமா தஃபீல் என்னும் இரு மலைகள் எனக்கு தென்படுமா அதாவது மக்கள் இருக்கக்கூடிய அந்த அந்த ஒரு சூழ்நிலையில வந்து என்னி பார்த்து அங்க போயிட மாட்டேனா நினைச்சு அவர்கள் வந்து காய்ச்சல் புலம்புறாங்க கவிதைகளாக போடுறாங்க அப்ப இந்த விஷயம் நபிசுல்ல தெரிஞ்ச பிறகு சஹாபாக்கள் நபிசுல்லா வந்து துவா செய்யறாங்க இந்த காய்ச்சலை வந்து இந்த காய்ச்சலை வந்து மக்களுக்கு அலற்றிக்கொடு இந்த காய்ச்சலை வந்து ஜுஃபா அப்படிங்கிற அந்த நகரத்தை நோக்கி நகர்த்தி விடு அப்படின்னு நபிசுல்ல துவா செஞ்சுட்டு மதினாவின் மீதான நேசத்தை இந்த மக்களுடைய உள்ளத்துல போட்டு நம்ம ஒரு ஊர்ல இருந்து வெளியூர் போறோம்னு சொன்னா எவ்வளவு வேதனையா இருக்கும் நம்ம ஊரெல்லாம் விட்டுட்டு திரும்பவே வரமாட்டோம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் சொன்னா நமக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும் சொந்த வீடு சொந்த வீடு நிலம் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம போறோம்னு சொன்னா எவ்வளவு ஒரு வேதனையா இருக்கும் அந்த வேதனை சகாபாக்களுக்கு வந்துச்சு அப்ப துவா செய்யறாங்க மதினாவுடைய நேசத்தை இவர்கள் உள்ளத்துல போட்டுரு அப்படின்னு அந்த துவாவை எல்லாம் அங்கீகரித்தான் பாருங்க எந்த அளவுன்னு சொன்னா சகாபாக்கள் மக்காவை வெற்றி கொண்டாங்க மக்கா வெற்றி கொண்ட பிறகு ஒரு சகாபி கூட மக்காவில போய் திரும்ப செட்டில் இந்த சகாபி யாரெல்லாம் உடல் முடியாம உடல் முடியாம இருந்தாங்களோ அதே போல ஹிஜிரத் செஞ்சு யாருமே பெரும்பான்மையான சகாபாக்கள் யாருமே அங்க போய் செட்டில் ஆகல தான் இருந்தாங்க அல்ல அந்த இடத்துல அந்த அளவு நேசத்தை வந்து அல்லா தலா ஏற்படுத்திட்டோம் இப்பயும் அஜ் உம்ரா போறவங்களுக்கு தெரியும் மதினா வந்து மக்காவை போல அந்த அளவு கட்டடக்கலையோ அந்த அளவு ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான அமைப்போ இல்லாமல் இருந்தாலும் மதினாவில் இருக்கக்கூடிய அந்த நேசம் மக்காவில் இருக்காது மக்களுக்கு அது போனவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்ப அந்த துவாவை அல்லா கேமத்தினால வரைக்கும் அந்த மதினாவின் மீதான நேசத்தை இன்னைக்கு வரைக்கும் அல்லா தல வச்சிருக்கோம் அப்ப இந்த மதினாவிற்கு வந்த பிறகு முதல் முதல் பிறக்கக்கூடிய குழந்தை மதினாவில் பிறக்கக்கூடிய குழந்தை யாருடைய குழந்தைன்னு சொன்னா அஸ்மா பின் அபுபக்கர் ரத்தியலானோ இவர்களுடைய அஸ்மா அஸ்மா யாருன்னு சொன்னா அபுபக்கர் சித்திகளுக்கு பிறக்கக்கூடிய அப்துல்லா பின் ஜுபை ரோ இவர்கள் தான் மதினாவில் பிறக்கக்கூடிய முதல் குழந்தை இந்த அஸ்மா பின் அபிபக்கர் ரதி காட்டுறாங்க சகி புகார் வரக்கூடிய அறிவிப்பு இஸ்லாமத்திலேயே முதல் பிறந்த குழந்தை இவர்கள் தான் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க இப்ப இங்க என்னத்தை நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் சொன்னா அஸ்மா ரதில்லான்னு சொல்லிக் காட்டுறாங்க இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தை மக்காவில் எத்தனையோ குழந்தைகள் இஸ்லாத்துல பிறந்துச்சு அப்ப அவர்கள் இஸ்லாத்தையும் எதா ரெஃபர் பண்றாங்க முழுமையான ஒரு இஸ்லாம் ஆட்சி அதிகாரத்தை உள்ளடக்கியதைதான் அவர்கள் முழுமையான இஸ்லாமாக அவர்கள் கருதுனாங்க சுதந்திரமான முறையில இஸ்லாத்தை பின்பற்றும் போதுதான் அவர்கள் இஸ்லாமாக அதை கருதுனாங்க இஸ்லாத்தில் பிறந்த முதல் குழந்தையினும் அவர்கள் வந்து இந்த குழந்தைய சுட்டிக்காட்டினாங்க அப்ப அந்த அளவு மதினாவில் அவர்களுடைய வாழ்க்கையை வந்து அல்லா உயர்த்தி கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுடைய மதினாவிற்கான நேசத்தையும் கொடுத்தான் அடுத்ததாக அனசல்லு அறிவிக்கிறாங்க சஹிப் புகார்ல வரக்கூடிய ஒரு அறிவிப்பு யூதர்களுக்கு வந்து ரப்பாய் எப்படி நம்ம வந்து நம்மளுடைய ஆளிம்கள் அப்படின்னு சொல்றோமோ அவர்களுக்கு வந்து ரப்பாய் அவர்களுடைய மார்க்க போதகர்கள் அந்த ரப்பாய்கள்லயே நல்ல கற்று தேர்ந்த ஒரு நபர் சொன்னா அப்துல்லா பின் சலாம் ரதியில்லும் இவர்கள் வந்து யூதர்கள் முக்கியமான ஒரு நபர் இவர் சொன்னா யூதர்கள் அனைவருமே ஒரு நிலையில எந்த ஒரு நபர் இவர் வந்து நபியுடைய முகத்தை பார்க்கும் போதே இவர் பொய்யருடைய முகம் இது கிடையாது இவர் கண்டிப்பா அல்லாவுடைய தூதராக இருக்கிறதுக்குதான் வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லி அவர் அப்பவே கருதி இருந்தார் அதை அவரை வெளிப்படுத்தவும் செஞ்சிருந்தார் இப்ப இவர் வந்து நபிசில்லாத நினைக்கிறார் என்னதான் முகத்துல தெரிஞ்சாலும் அதே போல அவருடைய முந்தைய வேதங்கள்ல இவருடைய முன்னறிவிப்புகள் இருந்தாலும் டெஸ்ட் பண்ணணும் நினைச்சு மூணு கேள்விகளை சொல்லிட்டு நபிசுரா சொல்றாரு விடை ஒரு நபிக்கு மட்டுமே தெரியும் இது எங்களுடைய வேதங்கள்ல இருக்கு நீங்க சரியா சொன்னீங்கன்னா நீங்க நபிங்கிறத நான் ஏற்றுக்கொள்றேன் சொல்லிட்டு மூணு கேள்வி கேட்கிறார் முதலாவது கேள்வி வந்து கேமத்தாலுடைய அடையாளங்கள்ல முதல் அடையாளம் இது அப்படின்னு கேட்கிறாரு இரண்டாவது வந்து சொர்க்கத்தில் வழங்கப்படும் முதல் உணவு எது அப்படிங்க கேட்கிறார் மூன்றாவதாக குழந்தை ஒரு குழந்தை தாய் போலவும் தந்தை போலவும் இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது என்ன காரணம் அப்படிங்கிறது கேட்கிறார் அப்ப இந்த இத கேட்ட உடனே சொல்றாங்க இந்த மூணுல ரெண்டு கேள்விக்கு இப்பதான் எனக்கு ஜிபுரி பதில் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அப்துல்லா பின் சலாம் ரதிலா சொல்றாங்க ஜிபுரியில் வந்து எங்களுக்கு எதிரி யூதர்கள்ட்ட வந்து ஒவ்வொரு கோத்தரமும் இந்த மழைக்கு எதிரி இந்த மலக்கு எதிரி அந்த மாதிரி அவர்கள் இடத்துல வந்து ஒரு கொள்கை இருந்துகிட்டு இருந்துச்சு இன்னைக்கு இருக்கு ஜிப்ரியல வந்து எங்களுக்கு ஒரு எதிரியான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் கோபமாக பேசுறாரு அதுக்கு அல்லா பாருங்க சூரத்தில் பக்கரால இரண்டாவது தொண்ணூத்தி எட்டாவது வசனத்துல அல்லா உடனே வசனம் இருக்கிறான் யாரு ஜிப்ரியல எதிரியாக கருதுறாங்களோ அவர் என்னோட எதிரின்னு எல்லாத்துல வசனம் இறக்கிறான் இப்ப உடனே வந்து அல்ல அக்கீலாவை சரி பண்றாங்க நபிசுல்லா அந்த இடத்துல கொள்கையை சரி பண்றாங்க மக்களுக்கு எந்த எதிரியாகவோ அவர்களுக்கு எதிரானவராகவோ கருதக்கூடாது அப்படின்னு அல்லாவே ஆயத்தரை கொடுக்கிறோம் அப்ப உடனே வந்துட்டு நபிசில்ல இந்த மூணு கேள்விகளுக்கும் பதில் சொல்றாங்க அல்லாவுடைய வகையை கொண்டு முதலாவது அடையாளம் கேமசலோடைய அடையாளம் எதுன்னு சொன்னால் கிழக்கிலிருந்து மேற்குக்கு வந்து ஒரு நெருப்பு பரவும் இதுதான் வந்து முதலாவது அடையாளம் அதாவது மறுமையை நிகழப்போறதுக்கான அடையாளங்கள்ல முக்கியமான முதல் அடையாளம் பெரு அடையாளங்கள் அடுத்ததாக ஒரு வகையான மீன் ஈரல் அதாவது திமிக்கல மாதிரி ஒரு வகையான மீனுடைய ஈரல் தான் சொர்க்கத்தில் கொடுக்கப்படும் முதல் உணவு அப்படிங்கிறத சொல்றாங்க அடுத்ததாக குழந்தையில வந்து ஆணுடைய அதாவது தந்தையுடைய சாயல் வர்றதுக்கும் தாயுடைய சாயல் வர்றதுக்கும் காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது நபிசுதா சொல்றாங்க யாருடைய நீர் அதாவது திரவம் ஆணுக்கு விந்து பெண்ணுக்கு கருமுட்டை யாருடைய வந்து முதலாவதாக கற்பத்தைக்குள்ள விரைகிறதோ முதலாவதாக செல்லுதோ அந்த ஆணுடையதா இருந்தா ஆணுடைய சாயலும் பெண்ணுடையதாக இருந்தா பெண்ணுடைய சாயலையும் குழந்தை அமையும் அப்படிங்கறத நபி சிவாசன் சொல்றாங்க அப்ப இது இன்னைக்கு சயின்டிபிக்காகவும் அறிவியல் ரீதியாகவும் இது உண்மையாக்கப்பட்டிருக்கு இப்ப சில சில ஆண்டுகளுக்கு முன்னதாக தான் இதை கண்டுபிடிக்கிறாங்க அப்ப இதை துல்லியமான ஒருத்தர் சொல்றாரு சொன்னா கண்டிப்பா அல்லாவுடைய தூதராக தான் இருக்க முடியும் அப்ப இது சொன்ன உடனேயே அவர் வந்து அஷ்ஷத் அல்லா இலாஹா இல்ல அல்லாஹோ அஷ்ஷத் அண்ண முகமது அப்துல்ஹரசூலு அப்படின்றாங்க உடனே களிமாவை ஏற்றுக்கொண்டு உடனே நபிஸ்லாஸை ஏற்றுக்கொண்டு முஸ்லீமாக மாறிடுறாங்க இந்த அப்துல்லா பின் சலாம் ரதி அல்லா உடனே வந்துட்டு மற்ற ரிபாய்களையும் நீங்க கூப்பிடுங்க இவர் சொல்றாரு மற்றவர்களுக்கும் நீங்க ஏகத்துவத்தை எத்தி மற்ற ரிபாய்களையும் நீங்க கூப்பிட்டு அவர்களுக்கு தாவா பண்ணுங்க நான் ஒளிஞ்சுக்கிறேன் நான் ஒளிஞ்சிட்டு இருக்கும் என்ன பத்தி அபிப்பிராய பஸ்டி கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க இவர் ஒளிஞ்சுக்கிறாரு ஒளிந்து கொண்ட பிறகு அப்துல்லா பின் சலாம் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மற்ற ரிபாய்கள்ட்ட கேட்கும் அவங்க வந்து எங்களே ஒரு நல்ல மனிதர் நல்ல மனிதருடைய பிள்ளை அவர் அவர் உண்மையை மட்டுமே பேசக்கூடியவர் உண்மையை மட்டுமே பின்பற்றக்கூடியவர் சொல்லி அவரை ரொம்ப சிலாத்து கூடுறாங்க ரொம்ப அவர்களை மேன்மைப்படுத்தி சொல்றாங்க நபிசுல்லா சிங் சொல்றாங்க அவர் வந்து நடந்ததை சொல்லிட்டு அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொன்ன உடனே அவரும் வெளியில வர்றார் ஒளிஞ்சிட்டு இருந்தவரு அப்படி சொன்ன எல்லாமே உடனே அவர்களை ஏச ஆரம்பிச்சாங்க தகுதியே இல்லாத நபர் நீ தான் தாட்ல அவங்களுடைய ஒபீனியனை மாத்திராங்க ஒரு சில நிமிடங்கள்ல அவர்களுடைய கருத்தை யூதர்கள் மாத்திராங்க இதுதான் யூதர்களுடைய போக்கே அப்ப இவர்கள் இவர்கள் மட்டும் இல்லாம பல யூதர்கள முக்கியமான தலைவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க உதாரணமாக இப்ப அப்பாஸ் ரதியுல்லும் அறிவிக்கிறாங்க அப்துல்லா பின் சலாம் ரதி உள்ள இந்த நபர் அதே போல தலபா இப்னு சாயா உசைத் இப்னு சாயா அசாத் பின் உபயத் இவர்கள் போன்ற முக்கியமான நபர்கள் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த யூதர்கள் யூதர்கள் ரிப்பாய்களாக யூத ஒரு காமன் மனிதர்களாக அனைவரும் வந்து இவர்களை கடுமையாக ஏசுறாங்க இவர்கள் வந்து மோசமானவர்கள் இவர்கள் வந்து மதம் இவர்கள் வந்து மக்கள்லேயே கேவலமானவர்கள் இழிவடைந்தவர்கள் அப்படின்னு சொல்லி கடுமையான முறையில ஏசுறாங்க உடனே அல்லாஹால வந்து இவர்களை போற்றி இந்த யூதர்களுக்கு வந்து அல்ல வசனத்தே இறங்கிறான் அல்ல மூன்றாவது அத்தியாயத்தில் நூத்தி முதல் நூத்தி வரை வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா அல்லா தலா சொல்லி காட்டுறான் அவங்கள அனைவருமே தீயவர்கள் கிடையாது அந்த வேதக்காரர்கள் அனைவருமே தீயவர்கள் கிடையாது வேதத்தை வேதக்காரர்கள் நல்லவர்களும் ஒரு கூட்டத்தினர் இருக்கிறாங்க அவங்க இரவு நேரங்களில் அவர்கள் வந்து அல்லாவுடைய வசனத்தை ஓதி அவர்கள் வந்து நின்று சிரம்பணிந்து வணங்குறாங்க அப்படின்னு நூத்தி பதிமூணாவது வசனத்திலையும் அடுத்த வசனத்துல அவர்கள் அல்லாவையும் இறுதி நாளையும் நம்பிக்கை கொண்டு நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறாங்க நன்மையான காரியத்தின் பக்கம் அவர்கள் விரைந்து செல்றாங்க அவர்கள் அவர்கள் தான் நல்லவர்களில் உள்ளவர்கள் நல்லா சொல்லிட்டு மேலும் சொல்றான் இவர்கள் எந்த நன்மையை செய்த போதிலும் அது வந்து நிராகரிக்கப்பட மாட்டாது அதற்குரிய பிரதிபலனை அவர்கள் அடைந்தே தீர்வார்கள் ஏனென்றால் இறையற்ற முடையவர்களை அல்லா நன்கறிவான் அப்படின்னு சொல்லி இந்த மூன்றாவது அத்தியாயம் நூத்தி பதிமூணு பதினான்கு பதினைந்தாவது வசனத்துல இவர்களுக்காகவே அல்லாஹ் வந்து வசன திறக்கொடுக்கிறான் அப்ப இவர்கள் இந்த வேதக்காரர்கள் யாரு ஏக இறைவனை ஏற்றுக்கொண்டு ஏக இறைவனை வந்து வழிபடுறாங்களோ அவர்களுடைய நன்மையை அல்லா வீணடித்திட மாட்டேன் அப்படிங்கிறான் அதே போல நபிசல அரசு வேதக்காரர்கள் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஏகத்துவத்தை பின்பற்றுறாங்களோ அவர்களுக்கு இரண்டு கூலி அவர்களுக்கு டபுள் நன்மை நம்ம எப்படி பர்த் முஸ்லீம் இருக்கிறோமோ பர்த் முஸ்லீம்க்கு என்ன நன்மையோ தொழுதா ஒரு மடங்கு நன்மையோ அவர்களுக்கு அப்படியே டபுள் நன்மை அதுதான் கிறிஸ்துவத்திலிருந்தும் யூதர்கள் இருந்தும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபர்களுக்கு அப்படியே டபுள் கூலி அவங்களுக்கு அதையும் நம்ம சில சொல்லிகாட்டுறாங்க அப்ப இதன் ஒரு முக்கியமான ஒரு ஈவென்ட் முக்கியமான ஒரு நிகழ்வு என்னன்னு சொன்னா ஹிஜ்ரி பதினான்காவது மாதம் அதாவது ஹிஜ்ரத் செய்து வந்து பதினான்காவது மாசத்துல கிப்ளா மாற்றி அமைக்கப்படுது அதற்கு முன்னதாக வரை வந்து பைத்திள் முகத்தீசாக இருந்துச்சு மக்காவில் இருந்த வரைக்கும் மதினாவிற்கு வந்து பதினான்கு மாதங்களும் பைத்துல் முகத்தீசை முன்னோக்கி தான் அவர்கள் இருந்தாங்க மக்காவில் இருக்கும் ஒரு அடுத்த சைட்ல தொழுவாங்க மதினாவிற்கு வந்த பிறகு காபத்துள்ளாவை பின்புறமாகவும் பைத்துல் முகத்தீஸ் வந்து முன்னாடி இருக்கிற மாதிரி இருக்கும் மைத்ரி முக திசை முன்னோக்கி தொழுவும்போது காமத்துல அப்படியே டைரக்டா பின்னாடி இருக்கும் அப்ப இது நபிசுல்ல உறுதிக்கிட்டே இருந்துச்சு அப்பி அல்லா வந்து இந்த கிப்லாவை மாற்றி அமைக்கிறான் இந்த கிபிலாவை மாற்றி அமைத்து அல்லா வந்து அப்ப இந்த வசனம் இறங்கிய பிறகு நபிசுல்லம் கிப்லாவை மாற்றி தொழுவுறாங்க மாற்றி தொழுத உடனேயே ஒரு சஹாபி அசர் தொழுவுறாரு நபிசுல்லோட முதல் முறையாக கிபாற்ற மாற்றப்பட்ட பிறகு அசர் தொழுதுட்டு அவர் வெளிய போய் அவருடைய கோத்திரத்தார்கள் தொழக்கூடிய இடத்துல போய் தொழுதுட்டு இருக்கும் போதே சொல்றாரு கிபிலா மாற்றி அமைக்கப்பட்டதுன்னு தொழுகையிலேயே அனைவரும் கிப்லாவை வைத்திரு முகத்தை செய்ய விட்டுட்டு காமத்துல்லாவை நோக்கி திரும்பி தொழுகிறாங்க எந்த அளவு அவர்களுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த ஒரு தன்மை இருந்தது அல்லாவுக்கு கட்டுப்படக்கூடிய தன்மை எந்த ஒரு சந்தேகமும் எந்த ஒரு துளியளவும் ஒரு மாறுபடணும் அப்படிங்கிற கருத்தே இல்லாம தொழுகையிலே தங்களுடைய கிப்லாவை மாற்றுறாங்க அதே போல ஒரு சகாபி சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை அவர்கள் கிபாவை மாற்றி அமைக்கிற ஒரு விஷயம் அமைஞ்சது அனைத்து சகாபாக்களுக்கும் நபிசுல உட்பட அனைவருக்குமே மிகப்பெரிய ஒரு கடுமையான சோதனையாக அமைந்தது அனைத்து சாரார்களும் நபிசுல ஏச ஆரம்பிச்சாங்க இவர் நபி கிடையாது நபி கிடையாது அல்லாஹால ஏறத்தால நாற்பது வசனங்கள் இந்த கிப்ளா மாற்றத்திற்கு பதிலளிப்பதற்கு மட்டுமே இறக்கி இருக்கலாம் குரான்ல அப்ப ஒவ்வொருத்தவங்களும் என்ன சொல்ல என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க காபீர்கள் வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அதாவது மக்கத்து காப்பீர்கள் இங்க பாருங்க இங்க இருந்து போனாங்க போய் நம்மளுடைய கிப்ளா வாங்கிய காபத்துள்ளாவையே இவங்க முன்னோக்க ஆரம்பிச்சிட்டாங்க இத்தனை வருஷமா இல்லாம அப்ப அனைவருமே திரும்ப நம்ம மனத்துக்கே திரும்ப வந்துருவாங்க நம்மளோட தான் உயர்ந்ததுன்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்றாங்க முனாசிக்குகள் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இவரை பாருங்க மாத்திக்கிட்டே இருக்கிறாரு இப்ப இருந்து மக்கா இருந்து மதினாவுக்கு வந்தாரு இப்ப கிப்லாவை மாத்துறாருக்குகள் ஒரு சைடு யூதர்கள் என்ன சொல்றாங்க ஆரம்பத்திலிருந்து அனைத்து நபிமார்களும் அதாவது இதற்கு முன்னாடி இருந்த நபிமாறுகள் எல்லாம் காபத்துல்லாவா அதாவது கிபிலாவை வந்து வைத்தூர் முகதீஸாக வச்சிருந்தாங்க இந்த நபியை பாருங்க இவரு வந்து மதினாவா மாத்திட்டாரு அதாவது மதினாவில் இருக்கக்கூடிய நபர் அந்த மக்காவை மாத்திட்டாரு கிபிலாவை அப்படின்னு சொல்லி அப்படினா இவர் நபியே கிடையாது அனைத்து நபிக்கும் இவர் மாற்றம் செய்யறாரு இவரை எப்படி நீங்க நபியா மாற்றிக்கொள்வோம் ஏற்றுக்கொள்ளுவீங்க ஒவ்வொரு முஸ்லீம்கிட்ட ஒவ்வொரு ஈமான் கொண்ட நபர்களிடம் போய் பிரச்சாரம் பண்றாங்க அவர்களுக்கு மத்தியில ரொம்ப ஒரு சோதனையாக அமைஞ்சது கடுமையான சோதனையாக அமைஞ்சு அல்ல வந்து இதற்கு பதிலளிக்கும் விதமாக நாற்பது வசனத்துக்கு மேலாக இருக்கிறான் குறிப்பா வந்து சூரத்தில் பக்கரால் நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து நூத்தி வசனம் வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா அல்லா தலா சொல்றாங்க நீங்க முன்னோக்கி வந்த கிப்ளா வந்து அவர்களை திருப்பி விட்டது எது என மனிதர்களில் சிலர் அறிவியர்களாக கேட்க ஆரம்பிப்பார்கள் அதாவது வைத்தூர் முகத்து சிறந்துச்சு அதை விட்டு திரும்பிட்டாங்களே ஏன் திருப்பினீங்க அப்படின்னு கேட்கும் போது அதற்கு நீங்க சொல்லுங்க கிழக்கு திசையும் மேற்கு திசையும் அல்லாவுக்கே உரியது எந்த கிப்ளா அந்த அல்லா நிர்ணயிக்க வேண்டியது அல்லா அனைத்து திசையுமே அல்லாவுக்கே உரியது அவன் விரும்புபவர்களை நேரான வழியில் செலுத்துவான் அப்படின்னு சொல்லுங்க நல்லா அடுத்ததாக நம்பிக்கையாளர்களே அவ்வாற ஏற்றத்தாழ்வற்ற நடுநிலையான வகுப்பினராகவும் நாம் உங்களை ஆக்கினோம் ஆகவே நீங்கள் மற்ற மனிதர்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சிகளாக இருங்கள் நம் தூதர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய சாட்சியாக இருப்பார் நபியே நீங்கள் இதுவரை முன்னோக்கி தொழுது கொண்டிருந்த பைத்தல் முகத்தின் திசையை மாற்றாமல் நீங்கள் அதையே நோக்கி தொழுது வரும்படி இதுவரை நாம் விட்டு வைத்திருந்ததெல்லாம் அதை மாற்றிய பின் நம் தூதரை பின்பற்றுபவர் யார் பின்பற்றாது தன் குதிங்கால் புறமாகவே முதுகிட்டு புறமுதுகிட்டு திரும்பி சென்று விடுபவர் யார் என்று சோதிப்பதற்காகவே நாம் இப்படி மாற்றணும் அப்படிங்கிற அல்ல அப்ப யார் வந்து நபியை வந்து எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அல்லாவுடைய கட்டளையை பின்பற்றுறாங்க அப்படிங்கறத பார்க்கறதுக்காக தான் பைத்திரு முகத்திற்கு வந்து மக்காவிற்கு நான் வந்து கிப்லாவை திருப்பினேன் அப்படிங்கிறான் அல்லாஹ் இந்த வசனத்துல அடுத்ததாக இந்த நிகழ்வுக்கு பிறகு நபிசுலாசம் வந்து வானத்தை நோக்கி நோக்கி பாக்குறாங்க அவர்களுக்கும் ஒரு ஒருத்தலாவும் இருக்கு உடனே அல்லா தலா சொல்றான் நபியே முகம் பிரார்த்தனை செய்து அடிக்கடி வானத்தை நோக்குவதோக்குவதை நாம் காண்கிறோம் அதனால் நீங்கள் விரும்பும் கிப்லாவாகிய மக்காவின் பக்கமே நாம் உங்களை நிச்சயமாக திருப்புகிறோம் மாதிரி நபிசுல்ல வந்து மக்காவை கிப்ளாவை காபத்துள்ளாவை பின்புறமாக வச்சுட்டு பைத்தூர் முக தூசை முன்னோக்கி தொழுவது அவர்களுக்கு ஒரு நெரிடலாகவே இருந்துச்சு அப்படிங்கனா இந்த வசனத்துல அப்ப நீங்க வந்து தொழுவும் போது இனிமேட்டுக்கு மஜித் ஹராம் பக்கமே உங்களுடைய முகத்தை திருப்பிக் கொள்ளுங்க அதே போல நம்பிக்கையாளர்கள் நீங்கள் எங்கிருந்தாலும் உங்களுடைய முகங்களை அதாவது கிப்லாவை முன்னோக்கியே நீங்கள் வந்து தொழுது கொள்ளுங்கள் இது இரவரிடமிருந்து வந்த உண்மையான உத்தரவுதான் என்று நிச்சயமாக அந்த மூமீன்களை அறிவார்கள் அல்லாத்தலா சொல்றான் இதே போல இந்த கட்டளை வந்து அவர்களுடைய வேதத்திலையும் இருக்குது அப்படிங்கிற அல்லா தலா அடுத்ததாக நபியே வந்து வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களுக்கு நீங்க வந்து திருப்தி அளிப்பதற்காக அத்தாட்சிகள் அனைத்தும் நீங்கள் கொண்டு வந்த போதிலும் அவர்கள் உங்கள் கிப்லாவை பின்பற்றப்போவதில்லை நீங்க என்னதான் அத்தாட்சி கொடுத்தாலும் அந்த வேதக்காரர்கள் உங்களை வந்து பின்பற்ற போறது கிடையாது நீங்களும் அவர்களுடைய கிப்லாவை பின்பற்றப்போவது கிடையாது அன்றி வேதம் கொடுக்கப்பட்ட அவர்களும் அவர்களும் ஒருவர் மற்றொருவரின் கிப்ளாவை பின்பற்றப்போவதும் கிடையாது அதனால் மக்காவை நோக்கி தொழும்படி உங்களுக்கு வகையின் மூலம் உத்தரவு வந்ததன் பின்னும் அவர்களுடைய விருப்பங்களை நீங்கள் பின்பற்றுவீர்களானால் நீங்களும் அநுயாயக்காரர்கள் உள்ளவர்கள் என்று கருதப்படுகிறீர்கள் இப்ப இந்த கட்டளைக்கு பிறகு நீங்க அவருடைய கிப்லாவை பின்பற்ற தேவை கிடையாது அவருடைய கட்டளையை நீங்க பின்பற்றீங்கன்னா நீங்களும் அநியாயக்காரர்கள் ஒருவர் தான் அல்லா தாரா சொல்லிக்காட்டுறோம் அடுத்ததாக அடுத்த வசனத்தில் நூத்தி நாற்பத்தி ஆறாவது அல்லா சொல்றான் வேதம் கொடுக்கப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்களே அவங்க வந்து நபியை எந்த மாதிரி அறிந்து கொள்வார்கள் என்றால் தன்னுடைய பிள்ளைகளை எப்படி அவங்க அறிந்து கொள்வாங்களோ அதே போல நீங்கள் நபிதா என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும் இருந்தாலும் வந்து அவர்கள் இந்த உண்மையை மறைக்கிறாங்க அப்படின்னு அல்லாத்தலா சொல்லிக்காட்டு அவர்களுக்கு தெரியும் இந்த மாற்றப்பட்ட கிப்லாவானது அவர்களுடைய முந்தைய வேதத்திலும் இது இருக்குது முன்னறிவப்பாக இருக்குது நீங்கள் நபிங்கறத அவர்கள் எந்த அளவு தங்களுடைய பிள்ளையை எப்படி அவர்கள் அறிவார்களோ அந்த உறுதியா நீங்க நபிங்கிறது தெரியும் இருந்தாலும் அவர்களை உங்களை பின்பற்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் உண்மையான கிபிளாவை மாற்றம் இந்த சட்டம் தான் உண்மையாக இடைவென்றம் இருந்து வந்த சட்டம் நீங்கள் சிறிதளவும் சந்தேகிக்க வேணாம் அப்படின்னு நல்லா அடுத்தவசரத்துல சொல்றோம் அடுத்ததாக ஒவ்வொரு கூட்டத்தாரும் அவர்களுடைய வசிக்கக்கூடிய ஒவ்வொரு திசை உண்டு அவர்கள் அதன் பக்கமே முன்னோக்குவார்கள் திசை நோக்கம் கிடையாது நன்மை செய்வதில் நீங்கள் ஒருவரை ஒருவர் வந்து முந்தி செல்றதுதான் அனைவருடைய நோக்கமாகவும் இருக்குது அல்லாஹ் வந்து அனைத்து விஷயத்திலும் பேராற்றலுடையனாக இருக்கின்றான் அப்படிங்கிறது அடுத்த வசனம் அடுத்ததாக நீங்கள் எந்த பக்கம் போனாலும் எங்கிருந்து எங்கு புறப்பட்டாலும் உங்களுடைய முகத்தை மசிது ஹராம் அதாவது காபத்துல்லாவை நோக்கியே நீங்கள் வந்து திருப்பிக் கொள்ளுங்கள் இது அல்லாவிடமிருந்து வந்த கட்டளையமாகும் இது வந்து உண்மையான கட்டளையாகும் இதை பற்றி தர்க்கம் செய்பவர்களை பற்றி நீங்க வந்து கவலைப்பட தேவல்ல அல்ல அவர்களை பார்த்துக்கொண்டுதான் இருக்கிற அவர்களை பற்றி பாராமுகமாக அப்படி சொல்லி அல்லா தலா சொல்றோம் அடுத்ததாக நீங்கள் எங்கு சென்றாலும் அடுத்த வருஷத்துக்கு இதுதான் சொல்றோம் நீங்க வந்து எங்கு சென்றாலும் மஜித ஹராம் பக்கமே உங்களுடைய நீங்களும் மூமின்களும் உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்ளுங்கள் வரம்பு மீறியவர்களை தவிர வேற எந்த மனிதரும் உங்களோடு வீண் விவாதம் செய்ய மாட்டாங்க அவர்களுக்கு வந்து நீங்க வந்து பணிய தேவை கிடையாது உங்களுடைய அருக்குடையை நான் வந்து முழுமையாக ஆக்கி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லா தலா இந்த நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வசனத்திலிருந்து ஐம்பதாவது வசனம் வரைக்கும் சூரத்தில் பக்கரால சொல்லி அடுத்ததாக அல்லா தலா சொல்லி காட்டுறான் நீ மக்களுக்கு பயப்பட தேவை மக்கள் அந்த நேரத்தில் எல்லா மக்களும் ஏசினாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது அங்கேயே பதிமூணு வருடங்கள் கிட்டத்தட்ட பதினான்கு வருடம் நான்கு மாதம் ஏறத்தால மக்காவில பதிமூன்று வருடம் இங்கே வந்து பதினான்கு மாதம் நபியே பின்பற்றிருந்த கிபிளா மாற்றப்படுது அப்ப எந்த அளவுக்கு விமர்சனத்துக்கு உள்ளாக கூடிய ஒரு விஷயம் நீங்க அவங்களுக்கு பயப்பட தேவை எனக்கு மட்டுமே பயப்படணும் அப்படிங்கறது அல்ல இங்க இடக்கூடிய கட்டளைகளில் முதன்மையான கட்டளை இப்ப இன்னைக்கு நாமளும் எந்த எத்தனை விஷயங்கள் நம்ம ஒரு விஷயத்த செய்யும் நமக்கு மேல உள்ளவன் திட்டவான் நம்மளுடைய மேனேஜர் திட்டவான் நம்மளுடைய உறவினர்கள் திட்டுவாங்க அவர்கள் இயேசுவார்கள் நம்மளுடைய காஃபிர் பிரண்ட் திட்டுவான் அப்படின்னு அல்லா சொல்றான் நீங்கள் அவர்களை திருப்திப்படுத்த தேவையே கிடையாது நீங்க திருப்திப்பட வேண்டியது திருப்திப்படுத்த வேண்டியது பயப்பட வேண்டியது எனக்கு மட்டும்தான் என்னுடைய கட்டளைக்கு மட்டும்தான் தலை சாய்க்கணும் அப்படின்னு அல்லா தலா சொல்லி காட்டும் அடுத்ததாக நபிசிலம் என்ன பண்றாங்க ஒவ்வொரு நகர்வாக நபிசிலாவசம் செய்யறாங்க அடுத்தது வந்து மார்க்கெட் அதாவது கடை வீதியை அந்த கடை வீதியை வந்து நபிசுல்லம் வந்து மதினாவுடைய அந்த மஸ்ஜித் மஸ்ஜித் நபவிக்கு அடுத்து அந்த உள்ள பகுதியை வந்து சென்ட்ரல் மார்க்கெட் மைய கடை வீதியாக அறிவிக்கிறாங்க அங்க வந்து வியாபாரம் வந்து நடைபெறுது அதிகமான வணிகம் வந்து நடைபெறக்கூடிய ஒரு இடமாக மாற்றப்படுது அதே அந்த இடத்துல விற்கக்கூடிய எந்த பொருளுக்கும் வரி கிடையாது டாக்ஸ் ஃபிரீ நபிசுல்ல உத்தரவிடுறாங்க உடனே வந்து ஒரு சகாபாக்கள்லாம் வந்து விலையும் நீங்களே நிர்ணயம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ஒவ்வொரு பொருளுக்கும் விலையுமே நீங்களே நிர்ணயம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லும் போது நபிசுல்ல சொல்லி காட்டுறாங்க இன்னாக அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதாவது விலையை வந்து நிர்ணயம் செய்யக்கூடியது அல்லாவேதான் ஒரு பொருளை வந்து அதை படைப்பதும் அவனே விலையை நிர்ணயம் செய்யக்கூடியதும் அவனே அப்ப விலையை வந்து தாங்க தாங்கள் விரும்பக்கூடிய ரீதியில நீங்களே வந்து விலையை நிர்ணயித்துக் கொள்ளுங்க அந்த விஷயத்துக்கு அந்த விஷயத்துல என்னிடத்துல வராதிங்க அப்படின்னு நபிசுல்ல சொல்லிடுறாங்க இந்த அறிவிப்பு வந்து அபுதாபுல அனசில்லான் அறிவிக்கிறாங்க நோன்பு வந்து கடமையாக்கப்படுது மக்காவில் இருக்கும்போது நோன்பு கட்ட கடமையாக்கப்படல ஹிஜிரி இரண்டாம் ஆண்டுதான் ஹிஜிரத் செய்து இரண்டு வருடம் கழித்து நோன்பு கடமையாக்கப்படுது அல்லா தாலா இரண்டாவது அத்தியாயம் நூத்தி எண்பத்தி மூன்றாவது வசனத்துல நம்பிக்கையாளர்களே உங்களுக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு நோம்பு எப்படி கடமையாக்கி இருந்துச்சோ அதே போல வந்து உங்களுக்கும் கடமையாக்கப்படுது இதன் மூலமாக நீங்கள் வந்து இரையச்சமுடையவர்களாக ஆவீர்கள் அப்படின்னு அல்லாஹால வந்து வசனத்திறக்கி நோம்ப வந்து கட்டளையிடறோம் இதே ஆண்டு நடந்த இன்னொரு முக்கியமான சம்பவம் என்னன்னு சொன்னா நபிசுல்லா அலையம் ஆயிசா அறுதியாக திருமணம் முடித்த அந்த சம்பவம் இதுவும் கடுமையான விமர்சனத்திற்கு உள்ளான ஒரு விஷயமாக இப்ப இருக்கு அந்த காலத்தில் கிடையாது அந்த காலத்தில் அது வந்து ஒரு யாருமே இதை விமர்சனமே செய்யலாம் நபிசிலாவசத்தை எந்தெந்த முறைகளில் சூனியக்காரன் பொய்யன் ஏகப்பட்ட விமர்சனங்கள் செய்தாலும் ஐசாதுலான் அவர்களுடைய திருமணத்தை அந்த நேரத்தில் இருந்த எந்த எதிரிகளும் விமர்சனம் செய்யல இன்னைக்கு விமர்சனம் செய்யறாங்க ஒன்பது வயது சிறுமியை நபிசிலும் திருமணம் முடிச்சுட்டாங்க திருமணம் முடிச்சிட்டாங்க இதற்குரிய விளக்கமான பதிலை நம்ம மக்காவுடைய வாழ்க்கையில ஆரம்ப பகுதியில நம்ம பார்த்துட்டோம் நபிசிலாவது திருமணம் அதை முழுமையாக ஆராய்ந்து நம்ம பல நிமிடங்கள் பேசிருக்கோம் அதை நம்ம ரெஃபர் பண்ணிக்கலாம் குறிப்பாக இதுல இன்னும் குறிப்பா பார்க்க வேண்டியது என்னன்னு சொன்னா ஆயிஷா உடைய அந்த திருமணத்தின் போது நபிசுல்லா இளமையாக இருந்தான் அவர்களுக்கு அம்பதுக்கும் மேற்பட்ட வயதாக இருந்தாலும் நம்ம சில அமர்வு அமர்வுகளுக்கு முன்னாடி பார்த்தோம் நபிசுல்லா ஒவ்வொரு கூடாரமாக போய் அவர்கள் நுசுரத்தை கேட்டபோது ராபியா கோத்தரத்தை சேர்ந்த அந்த தலைவர் கோத்தர தலைவர் என்ன சொன்னார் இந்த அரபு இளைஞர் மட்டும் என் கையில இருந்தாரு மொத்த அரபு நாடையும் நான் திண்டுவேன் அப்படின்னா இருக்கும் இந்த அரபு இளைஞர் என் கையில இருந்த அம்பது வயதுக்கு மேல இருந்தாலும் அங்க இருக்கக்கூடியவர் இவருடைய சொல்றாரு அவருடைய தோற்றம் அவ்வளவு இளமையாக இருந்துச்சு நபிசுல்ல தோற்றம் இன்னும் வந்து அனசுல்லானு அறிவிக்கிறாங்க நபிசுல்லா வந்து அவுபகர் சித்திகல்லானோடு வரும்போது ஒரு பயங்கர இளமையான தோற்றத்தில் இருந்தாங்க அவர்களுக்கு உண்மையான தோற்றத்தை அல்லா வைத்திருந்தா நபிசுல்லா இளமையாகவே வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்ப நபிசுல்ல இளமையாகவே இருந்தாங்க எந்த அளவுன்னு சொன்னா நபிசுல்லம் ஆயிஷாத் ஓடும் போது அதிகமான நேரத்தில் வெற்றி பெறக்கூடியவங்க நபிசுலாசமாக தான் இருந்தாங்க விட்டு கொடுக்க விட்டுக் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க மனைவியும் ஜெயிக்கணும் அந்த சந்தோஷம் அவர்களுக்கும் பெற வேண்டும் சொல்லிட்டு அவர்கள் விட்டுக் கொடுக்கக்கூடியவங்க தான் இருந்தாங்க அப்ப அந்த சிறுவயதில் இருக்கக்கூடிய நபரை கூட ஓடி ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு நபிசுல்லம் இளமையாக இருந்தாங்க அப்படிங்கறத எக்ஸ்ட்ரா நம்ம இங்க ஒரு பாயிண்டாக நம்ம எடுத்துக்கணும் அப்ப ஆயிஷா லானாவுடைய திருமணம் மற்ற விமர்சனம் இந்த காபீர்கள் இந்த முனாஃபிக்குகள் வைக்கக்கூடிய அந்த வாதத்திற்கு பதில் நம்ம மக்கா அந்த அமர்வுகளிலேயே திருமணத்தை பத்தி முழுமையாக நம்ம பார்த்துட்டோம் அப்ப அடுத்ததாக இந்த மூன்று விஷயங்கள் முடிஞ்சிருச்சு இது பள்ளி நிர்மாணம் செய்வது அடுத்தது வந்து இரண்டாவதாக சகோதரத்துவ பிணைப்பை ஏற்படுத்துவது மூன்றாவதாக நபிசுல்லா இஸ்லாம் அந்த ஒப்பந்தம் அவர்களோடு போட்ட ஒப்பந்தம் அதே போல சில முக்கிய நிகழ்வுகளை பார்த்தோம் அடுத்ததாக ராணுவ முன்னெடுப்புகள் ஆர்மி இதன் பிறகு நபிசுல்லா வாழ்க்கையே கிட்டத்தட்ட போரில் தான் கழிஞ்சது அதிகமான நாட்கள் இன்னும் சொல்லப்போனா நபிசுல்லாஸ்லம் அந்த பத்து வருடங்களில் தான் கலந்து கொண்ட போர் பத்தொன்பது மேலும் தான் அல்லாத அந்த உயிரோடு இருந்த நேரத்தில் நபிசுல்லாஸ்லம் பதினாறு உயிரோடு அந்த பத்து வருடத்தில் நபிசுல்லாஸ்லம் கலந்து கொள்ளாமல் அனுப்பிய படைகள் ஐம்பத்தி ஐந்து ஏறத்தாழ எழுபதுக்கும் மேற்பட்ட போர்கள் இந்த பத்து வருடத்துக்குள்ள நடந்திருக்கு ஆவரேஜா ஒரு வருஷத்துக்கு ஏழு போர் நடந்திருக்கு அப்ப எந்தளவு அவர்கள் போரில் கழிச்சிருக்கிறாங்க அப்ப இனி வரக்கூடிய வரலாறுகள்ல அதிகமாக போர்கள் தான் வந்து கவர் ஆகும் நமக்கு அப்ப போர் ஜிஹாத் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத அப்ப அதில் உள்ள நுட்பம் என்ன ஏன் அதை அல்ல கடமையாக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்ப்போம் இந்த ஜிகாது அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் இஸ்லாத்திற்கு பிறகு பொதுவான மீனிங் வந்து ஒரு விஷயத்துக்காக சிரமப்படுவது பாடுபடுவதுன்னு இருந்தாலும் இஸ்லாம் வந்த பிறகு ஒரு பொருளுக்குரிய ஒரு சொல்லுக்குரிய பொருளே மாறுபடும் உதாரணமாக சலா சலானா பொதுவான அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு சொன்னா துவான்னா அர்த்தம் பிரார்த்தனை தான் அர்த்தம் ஆனா இன்னைக்கு சலான்னு சொன்னா எல்லாத்துக்கும் தெரியும் தொழுகை அப்படின்னு அர்த்தமே மாற்றப்படும் அதே போல ஜிஹாதுடைய வார்த்தை சிரமப்படுவது பாடுபடுவது இருந்தாலும் லிங்குவிஸ்டிக் மீனிங் அதுவாக இருந்தாலும் சொல்லு பொருள் அதுவாக இருந்தாலும் இஸ்லாத்திற்கு பிறகு அது போர் புரிவது அப்படிங்கறதுதான் பெரும்பான்மையானதாக குறிக்கும் இதுதான் நான்கு மதுகபுகளுடைய வரையறையும் இதுதான் நான்கு மதுகபிமாம்களும் ஜிஹாத் என்பது போரை குறிக்கும் இந்த வார்த்தையுடைய அர்த்தம் போரை குறிக்கும் அப்படின்னு சொல்லிக் காட்டுறாங்க அடுத்ததாக அல்லா தாலா வந்து இந்த போர் புரிவதிலேயே முக்கிய ஒரு அம்சம் என்ன சொன்னா இந்த ஜிஹாத் அப்படிங்கிறது எந்த ஒரு காரணத்திற்காகவும் கூடாது அல்லாவுடைய மார்க்கத்தை மேலோங்குவதற்காக தவிர எந்த ஒரு காரணத்துக்காகவும் நாம் போர் புரிய போர் புரிவதை அல்லாஹ் வந்து ஹராமாக்கிட்டான் என்னுடைய குளப்பெருமைக்காக போராடுறேன் என்னுடைய பகுதியை பாதுகாக்கிறதுக்காக போராடுறேன் அப்படிங்கறது மார்க்கத்தில் எந்த வகையிலும் அனுமதித்தது கிடையாது அல்லாவுடைய மார்க்கம் மேலோங்குவதற்காக மட்டுமே போரிடுவது அல்லாவுடைய மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு அடுத்ததாக அல்லா தலா பாருங்க இத பற்றி நாலாவது அத்தியாயம் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் சொல்லிக் காட்டான் உண்மையான நம்பிக்கையாளர்கள் வந்து அல்லாவின் வழியில் அவசியம் போர் புரிவாங்க நிராகரிப்பாளர்களோ சைத்தானுடைய வழியில வந்து போர் புரிவாங்க ஆகவே நீங்க சைத்தானுடைய நண்பர்களுடன் நீங்கள் போர் புரியுங்கள் அதாவது அல்லாஹுடைய பாதையில் இறை நம்பிக்கையாளர்களும் சைத்தானுடைய வழியில் முசிரிக்குகளும் போர் புரிவாங்க நீங்க சைத்தான்களுடைய நண்பர்களாகி அவர்களோடு போர் புரிய அதே அவர்களுடைய தொகை அதிகமாக இருக்கு அவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குன்னு நீங்க வந்து பயப்படாதீங்க சைதானுடைய சூழ்ச்சி பலகீனமானது அப்படின்னு சொல்லி அல்லா தலா சூரத் நிசாவுல எழுபத்தி ஆறாவது சொல்லி காட்டுறாங்க சொன்னா சைதானுக்காக போரிடக்கூடிய அதாவது அல்லாவிற்காக போர் இந்த போர் மற்ற அனைத்தும் சைத்தானுக்காக சைதானுடைய வழியில் போரிடக்கூடிய நிர்ணயிக்கிறானோ நம்ம நினைக்கலாம் ஏன் அல்லா கடமையாக்கணும் ஜிஹாத ஏன் அல்லா வந்து இந்த மக்கள் மீது போர் புரிவதை வந்து ஏற்படுத்தணும் அதே போல அல்லாவுடைய மட்டும் ஏன் போர் புரிவதை அல்லா வந்து அனுமதிக்கணும் அப்படிங்கிற கேள்வி கேள்வி எழலாம் அது அல்லாவுடைய நியதி நம்ம யாருமே கை வைக்க முடியாது உதாரணமாக எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கறது அல்லா வரையறுத்து தரக்கூடியது நமக்கு இப்ப நம்ம அறிவியல் பூர்வமா எடுத்துட்டோம் அனைத்து நாட்களுமே சேம் தான் வாரத்தில் இருக்கக்கூடிய திங்களும் ஒண்ணுதான் செவ்வாயும் ஒண்ணுதான் புதனும் ஒன்னுதான் ஏன் ஜும்மாவும் அல்ல சிறப்பு அது அல்லாவுடைய நியதி அனைத்து மாதங்களும் பன்னெண்டு மாதங்களும் ஒன்னுதான் ஏன் ரமலான மட்டும் அல்ல சிறப்பு ஏன் ரமணில் பத்து இருக்கு மூணு பத்து இருக்கு ஏன் கடைசி பத்தை மட்டும் அல்ல சிறப்பு சொல்லணும் ஏன் கடைசி பத்தில ஒற்றை இரவு மட்டும் அல்லா சிறப்பு சொல்லணும் ஏன் ஹஜ்ஜ இந்த நாட்கள் அல்லாஹ் தாலா வந்து நிர்ணயிக்கணும் ஏன் வந்து துல்வஜுடைய ஃபஸ்ட் பத்து நாட்கள் வந்து சிறப்பான நாட்களாக அல்லா அறிவிக்கணும் அது அல்லா தீர்மானிக்க வேண்டியது அதுல நம்ம கேள்வி கேட்க முடியாது அதுபோல அல்லாஹுடைய பாதையில் போரிடுவது அல்லாவிற்காக மட்டுமே அல்லாவுடைய தீனுக்காக மட்டுமே போரிடுவது அல்லாவால் ஏற்கப்படக்கூடிய ஒன்றுங்கிறது அல்லாவுடைய நீதிக்கும் அப்போ அதற்காக செய்யக்கூடிய போர் மட்டும்தான் மார்க்கத்தில் அனுமதி அளிக்கப்பட்டது அப்படிங்கிறது அல்லாவுடைய நியதி அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக போர் எதற்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அளதான் போர் இருக்குது இந்த போர் அல்லாவுடைய பாதையில் செய்யக்கூடிய ஜிஹாத் எதற்குன்னு சொன்னா அல்லாவிற்கு அல்லாத மற்ற அனைத்து அடிமைத்தனத்திலிருந்தும் மக்களை விடுவித்து படைத்த அந்த அல்லாஹ் ஒருவனுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை சூழலை ஏற்படுத்திக் நிர்பந்தம் கிடையாது யாருக்கும் உதாரணமாக நபிசுல்லா படை அனுப்பும்போது ஒவ்வொரு மன்னருக்கும் அவர்கள் போடக்கூடிய கடிதத்தை எடுத்து பார்த்தோம் அங்க இருக்கக்கூடிய மக்களை நீங்க அடிமையாக வைத்திருக்கிறீங்க அவர்களை நீங்க வந்து அடிமையாக வைக்கக்கூடாது அல்லாவுக்கு மட்டுமே அவங்க அடிமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி லெட்ரு போடுவாங்க அப்ப அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவரவர் உரிமை லாக்கரின் இந்த மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது ஆனா அந்த சூழலை ஏற்படுத்தி கொடுப்பதற்கு இந்த போர் அல்லாவுடைய பாதையில் போர் புரியது அப்ப மேலும் நம்ப சொல்றாங்க நான் வந்து மக்கள் சாரை- சாறையாக சங்கிலி போட்டு கட்டி சொர்க்கத்துக்கு இழுத்துட்டு வருவதை பார்த்தேங்கிறாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு சூலல் அதாவது அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை ஏற்படுத்தி நிர்பந்தமாக அதாவது அவர்களுக்கு சூழலை ஏற்படுத்தி கொடுக்க மூலமாக அவர்கள் சொர்க்கத்திற்கு சங்கிலி போட்டு இழுத்து வரும் அளவுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறது இந்த அத்தாரிட்டி அதாவது இந்த போரின் மூலமாகதான் முடியும் ஒரு மனிதர் சொல்றதுக்கும் ஒரு அரசு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு ஒரு அரசு சொன்னா மக்கள் அதை எப்படி ஏத்துக்குவாங்க ஒரு மனிதர் சொன்னா எப்படி ஏத்துக்குவாங்க அப்ப இதற்குத்தான் அதிகாரத்தை வந்து அல்லாஹால வந்து கொடுக்கறோம் அபிசுல அவசி அப்ப அடுத்ததாக இதுல வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் பாருங்க அல்லா தாலா வந்து வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறோம் மார்க்கத்தில் வந்து எந்த ஒரு நிர்பந்தமும் கிடையாது அவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது அவரவர் உரிமை இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் அவருடைய உரிமை மார்க்கத்தில் நிர்பந்தம் கிடையாது ஆனா அந்த உரிமையை பெற்றுத்தரணும்ல அது இன்னொருத்தருக்கு அடிமையா இருக்கிற வரைக்கும் அந்த அரசனை கடவுள ஏற்றுக்கொண்ட வரைக்கும் என்ன பண்ணாங்க மக்கள் பிறோன் தான் தான் இறைவன் தான் தான் இறைவன் சொன்னான் நம்முரு என்ன பண்ணா நான் தான் வந்து இறைவன் விடுவித்தார்கள் அதன் பிறகு ஏற்றுக்கொள்ளதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவர் விருப்பம் ஏற்றுக்கொண்டாங்க திரும்ப அவர்கள் முசிரிக்கானாங்க அப்ப அது போல அவரவர் விருப்பம் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சுயமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உரிமையை பெற்றுத் தருவதற்கு இந்த போர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப தான் வந்து ஒரு அரசு ஒரு அரசு தேவையாக இருக்கு ஒரு அதிகார மையம் ஒரு அதிகார மையம் சொல்லும்போது மக்கள் வந்து அதை வந்து மக்கள் அதிக முன்னுரிமைகள் கொடுப்பாங்க ஒரு அரசே சொல்லுதே அப்படின்னு சொல்லி அவங்க பரிசீலனை செய்வாங்க ஆய்வு செய்வாங்க ஆய்வு செய்வது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு நெருக்கமான நபர்களாக இருப்பாங்க நபிசில அரசு வந்துட்டு மக்களவில் வந்துட்டு பதிமூன்று வருடங்கள் வந்து பிரச்சாரம் செய்தாங்க சில நூற்றுக்கணக்கான நபர்கள் மட்டும்தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க எப்ப இந்த அதிகாரம் அல்ல அவருடைய அரசை ஆட்சியை நிர்மாணித்து அவர்கள் வந்து இந்த முறையில் தாவாவை செஞ்சாங்களோ ஒரு அரசு ரீதியாக அவர்கள் எப்ப வந்து தாவாவை செய்ய ஆரம்பிச்சாங்களோ அப்ப மக்கள் ஆயிரக்கணக்கள் சார சாரையாக இஸ்லாத்தை நோக்கி வர ஆரம்பிச்சாங்க குறிப்பாக சொல்லணும் சொன்ன மக்காவுடைய வெற்றியின் போது பன்னிரண்டாயிரம் சகாபாக்களை கொண்ட ஒரு படை அந்த இடத்துல இருந்துச்சு வெறும் ஒரு எட்டு ஏழு எட்டு வருடத்துல சில நூற்று கணக்கான நபர்களாக இருந்தவர்கள் பன்னிரண்டாயிரமாக படைவீரர்கள் மட்டும் ஆனாங்க அஜத்தில் விதால தொண்ணூறாயிரத்திற்கும் மேற்பட்ட சகாபாக்கள் இருந்தாங்க நபிசுல்லாலுடைய ஜனாசா தொழுகையில ஒரு லட்சத்தி பதினைந்தாயிரம் சகாபாக்களுக்கு மேற்பட்டவர்கள் ஜனாசா தொழுதான் அப்ப இதெல்லாம் எதன் மூலம் அடையப்பட்டதுன்னு சொன்னா ஒரு அதிகார மையம் அதன் மூலமாக போர் முன்னெடுப்புகள் மூலமாக இதெல்லாம் அடைய முடிந்தது அப்படிங்கறத நம்ம பின்னாடி உள்ள நுணுக்கத்தை நம்ம வந்து நம்ம வந்து தெரிஞ்சு கொள்ளலாம் அப்ப இதுல ஜிக் இருக்குதே இந்த போர்களை அல்லா வந்து படிநிலைகளாக வச்சிருந்தான் ஒவ்வொரு படிப்படியாக அல்லாத்துல வந்து தளர்த்தி கட்டளைட்டான் உதாரணமாக மது இருக்கே அல்லா உடனே மதுவை ஹராமாக்கல ஹராமாக்கிதான் இறை அச்சத்தை கொண்டு வந்த பிறகுதான் அல்ல அராமாக்கணும் மதுவை வந்து அனைத்து நேரமும் அருந்த கூடியதாக வச்சிருந்தா அப்புறம் தொழுகைகள் மட்டும் அருந்த கூட வச்சிருந்தா அப்புறம் ஹராமாக்கணும் அவர்களுடைய ஈமான் உறுதியான பிறகு அதே போல இந்த ஜிகாது போர் புரிவது வந்து தடை தடையாக இருந்துச்சு போர் புரியவே கூடாது அவர்கள் இரண்டாவது நிலை அனுமதி அளிக்கப்பட்டு அனுமதி உங்களுக்கு வந்து அனுமதி இருக்கு பண்றான் போர் புரியலாம் இரண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாவது நிராகரிப்பாளர்களால நீங்க அநியாயத்தில் சிக்கி போருக்கு நிர்பந்திக்கப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னு சொன்னா அவர்களை எதிர்த்து போரிடுவதற்கு உங்களுக்கு அனுமதி கொடுக்கப்பட்டுருச்சு நிச்சயமாக அல்லாஹ் வந்து உங்களுக்கு உதவி செய்வான் அல்ல அனுமதி இருக்கு அப்படிங்க சொல்றோம் அதுவும் உங்களுக்கு வந்து நிலையில உங்களுக்கு அனுமதியை கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி அல்லா தல இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் அடுத்து கட்டளையாக்கப்படுது போர் கட்டளையிடப்படுது இரண்டாவது அத்தியாயம் நூத்தி தொண்ணூறாவது வசனத்தில் சூரத்தில் பக்கரால நூத்தி வசனம் உங்களை எதிர்த்து போரிடக்கூடிய அந்த நபர்களை வந்து நீங்களும் எதிர்த்து போரிடுங்க நீங்க எல்லை கடந்து விட வேண்டாம் அவர்களை எதிர்த்து போரிடும் நீங்கள் எல்லை கடந்து விட வேண்டாம் ஏனென்றால் அல்லாஹ் வந்து எல்லை மீறுபவர்களை வந்து நேசிப்பது கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லா கட்டளையாக்கணும் அவர்கள் எதிர்த்து போரிடக்கூடியவர்களை முன்னாடி அனுமதி இருந்துச்சு இப்ப நீங்க எதிர்த்து போராடக்கூடியவர்கள் நீங்க எதிர்த்து போராடியும் கட்டளையாக்கணும் அடுத்து அடுத்து வந்து அதுவும் இதுல குறிப்பா எதிர்ப்பவர்களை மட்டும்தான் எதிர்ப்பவர்கள் அல்லாது போரிடக்கூடாது இது மூன்றாவது நிலை நாலாவது ஸ்டேஜ் என்னன்னு சொன்னா அனைத்து முஸ்ரிக்குகளோடையும் நீங்கள் போரிடணும் இதுதான் இறுதி நிலை அனைத்து முஸ்ரிக்குகளோடும் நீங்கள் போரிட வேண்டும் எப்படி வந்து அனைத்து அல்லாஹ் தன்னுடைய திருமலை குடானல ஒன்பதாவது அத்தியாயம் சூரத் தௌபால முப்பத்தி வசனத்தை சொல்லிக் காட்டுறான் இணை எல்லாரும் சேர்ந்து எப்படி உங்களோடு போரிடுறாங்களோ அதே போல நீங்களும் அவர்களோடு போரிடுங்க அவர்கள் எதிர்த்து போராடுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹலா முஸ்ரீக்கு எதிராக போரிடுமாறு கட்டளையிட்டிருக்காங்க மேலும் வந்து இருபது சகாபாக்கள் வாயிலாக அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முத்தவாத்திரு தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ் முத்தவாத்திரு சஹி அப்படிங்கிறது உயர்ந்த தரம் அதற்கும் மேல பல சக சகியான ஹதீஸ்கள் பல்வேறு சகாபாக்கள் மூலமாக பல்வேறு அறிவிப்பாளர் தொடர்களாக வந்த ஒரே ஹதீஸே அது முத்தவாத்திரு ஹதீஸ் சொல்லப்படும் இப்ப அந்த ஹதீஸ் மூலமாக வரக்கூடிய ஒரு ஹதீஸ் என்னன்னு சொன்னா இப் உமர் ரதியா அறிவிக்கூடிய ஹதீஸ் சஹிப் புகாரி முஸ்லீம் அபுதாவு திருமிதி போன்ற அனைத்து கிதாபுகளும் பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் அல்லாவை தவிர வேறு வணக்கத்திற்குரிய ஒரு இறைவன் இல்லை அப்படின்னு சொல்லும் வரையும் அல்லாவுடைய இறுதி தூதர் அப்படின்னு சொல்லும் வரையும் அவர்கள் தொழுது ஜக்காத்துக்கு வழங்கும் வரை இந்த மனிதர்களோடு போரிடுமாறு நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் அதே இவர்கள் வந்து யாரு அந்த கட்டளைக்கு உள்ள ஏற்றுக்கொள்றாங்களோ அவர்கள் தங்களுடைய உயிரையும் உடைமைகளையும் பாதுகாத்துக் கொள்வார் அவ்வாறு அவர்கள் வந்து அவர்கள் பாதுகாத்துக் கொண்டு அதுக்கு பிறகு அவர்கள் செய்யக்கூடிய பாவங்கள் அந்தரங்கமாக செய்யக்கூடிய பாவங்கள் அவர்களுக்கும் அல்லாவுக்கும் உரியது அப்படின்னு நபிசலால் சொல்லிக் காட்டுறாங்க அப்ப முஸ்லிக்குகளோடு அனைவரோடும் போரிடுமாறு அல்லாஹாலா வந்து கட்டளையிட்டு இந்த வசனத்தின் மூலமாக இது முத்தவாத்திரு தரத்தில் உள்ள ஹதீஸ் அப்படிங்கிறத புரிந்து புரிந்து அடுத்ததாக இந்த போர் அல்லாஹால வந்து இதோடைய குறிக்கோள் என்ன ஏன் வந்து அல்லா தால குறிக்கோள் என்ன அப்படின்னு பார்த்தோம் முதலாவது குறிக்கோள் வந்து குழப்பம் முழுவதும் அழிந்து இந்த மார்க்கம் இந்த பூமி அல்லாவுக்கே உரியதாக ஆகணும் அப்படிங்கறதான் முதன்மையான நோக்கம் இதை அல்லா தலா எட்டாவது அத்தியாயம் முப்பத்தி ஒன்பதாவது சொல்லிக் காட்டுறோம் குழப்பம் இல்லாது ஒளிந்து தீன் முழுவதுமே அல்லாவுக்கே உரித்தானதாகும் வரை நீங்கள் இறை நிராகரிப்பாளர்களுடன் போர் புரியுங்கள் அப்படின்னு சொல்றாங்க அவர்கள் இந்த தவறான செயல்கள் குழப்பத்திலிருந்து விலகி கொண்டாங்க விட்டுருங்க அப்ப இந்த பூமியில் இருக்கக்கூடிய குழப்பத்தை அழிக்கணுங்கிறது அல்லாவுடைய போரிடுவது இரண்டாவது வந்து நம்பிக்கையாளர்களை வந்து தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்கு இப்ப ஒரு பகுதியில நம்பிக்கையாளர்கள் அவங்களை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக அவர்களை வந்து தீங்கு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அவர்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இந்த ஜிஹாது போர் வந்து கடமையாக்கப்பட்டது அப்படிங்கறது அதுதான் இது இரண்டாவது குறிக்கோளாக இருக்குது இது வந்து இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி எட்டாவது வசனத்தில் அல்லா நிச்சயமாக நம்பிக்கை கொண்டவர்களை நிராகரிப்பாளர்களின் தீங்கிலிருந்து தடுத்துக் கொள்கிறான் தடுத்துக் கொள்வதற்காக அப்படின்னு அல்லா தர இந்த வசனத்தின் மூலமாக சொல்றோம் அடுத்ததாக இருபத்தி ரெண்டாவது முப்பத்தி ஒன்பதாம் அதே போல முப்பது நாற்பதாவது முப்பத்தி ஒன்பது நாற்பதாம் வசனங்கள் எடுத்து பார்த்தோம் சொன்னா இது போல ஒரு கூட்டத்தாறு வந்து இன்னொரு கூட்டத்தாரை வந்து அதாவது தீங்குக்கூடிய கூட்டத்தாறை வந்து அவர்கள் தடுக்கலன்னு சொன்னா அவர்கள் வந்து அவர்களுடைய புனித தலங்கள் அதாவது யூதர்களுடைய வணக்கத்தலங்களாக இருக்கட்டும் அவர்களுடைய சர்ச்சை ஆலயங்களாக இருக்கட்டும் இதெல்லாம் அடித்து ஒழித்திருப்பாங்க அவங்க அப்படின்னு இருபத்தி இரண்டாவது வருஷம் நாற்பது வருஷத்துல சொல்றோம் அப்ப ஒரு ஹக்கை நேரான வழியை பின்பற்றக்கூடியவர்களை இது போல நபர்கள் எதிர்த்து போராடலன்னு சொன்னா அவர்கள் இன்னும் அடிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இது வந்து முக்கியமான ஒரு குறிக்கோள் அப்ப இங்க நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் ஏன் வந்து இங்க வந்து அல்லஹ தாலா இந்த நாற்பதாவது இருபத்தி ரெண்டாவது நாற்பதாவது அவர்களுடைய ஆலயங்களை குறிப்பிடணும் கிறிஸ்துவர்களுடைய ஆலயங்களையும் யூதர்களுடைய ஆலயங்களையும் ஏன் குறிப்பிடணும் அப்படிங்கறத ஒரு சந்தேகம் நமக்கு வரலாம் அல்லாஹால இந்த யூதர்களிடத்திலிருந்து தான் போற கடமையாக்கணும் அதற்கு முன்னாள் வரைக்கும் நூவலத்துடைய காலமாக இருக்கட்டும் லூத்தலத்துடைய காலமாக இருக்கட்டும் அனைத்துமே அனைத்து சமுதாயத்தினருக்கும் அவர்கள் இழைக்கக்கூடிய தவறுக்கு கொடுறவங்களுக்கு அல்லாவே தண்டனை இறக்குவான் இடியை இறக்கி காற்றை இறக்கி புயலை இறக்கி கடலுடைய சீற்றத்தை இறக்கி அல்லாவே தண்டனை இறக்குவான் மூசாலோசனம் காலம் முதல்தான் இந்த உம்மத்துக்கு அவர்களுடைய உம்மத்து முதல் தான் மக்கள் இழைக்கக்கூடிய தவறுக்கு நம்பிக்கையாளர்களை கொண்டே அல்லா தலா வந்து தண்டனை கொடுப்பான் அது மூசாவோசனம் காலத்துல இருந்து வந்ததுதான் அப்ப அதனால தான் அல்லா தலா அந்த நேரத்திலிருந்தே குறிப்பிடறோம் ஒருவர் இன்னொருவரோடு இந்த மத உண்மையான நம்பிக்கையை பின்பற்றக்கூடிய அவர்கள் எதிர்த்து போராடாமல் இருந்தா அந்த வழிபாட்டு தரங்களை கூட அவங்க இடிச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்ப அவர்கள் அவர்களுக்கு உண்மையை பின்பற்றக்கூடிய அக்கை பின்பற்றக்கூடிய சுதந்திரத்தை வந்து பெற்றுக் கொடுப்பது அவர்களுடைய தீங்கிலிருந்து எதிரிகளுடைய தீங்கிலிருந்து பாதுகாப்பதற்காக அல்லா வந்து இந்த போரை அனுமதித்திருக்கிறான் அப்படிங்கறத இந்த வசனங்கள் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் மூன்றாவது குறிக்கோள் என்னன்னு சொன்னா இந்த உலகத்தை தீங்கிலிருந்து பாதுகாக்கிறது இந்த உலகத்தை தீங்கிலிருந்து அல்லாவுடைய பூமியை அல்லாவுடைய எதிரிகளுடைய தீங்கில் இருந்து பாதுகாப்பதற்கு அல்லா இந்த போரை அனுமதித்திருக்கணும் உதாரணமாக இரண்டாவது அத்தியாயம் இருநூத்தி அம்பத்தி ஓராவசனத்தை சொல்லிகாட்டுறான் இந்த பூமியில வந்துட்டு சில மனிதர்களை கொண்டு சில மனிதர்களுடைய தீங்க வந்து அல்லா தடுக்காம இருட்டான்னு சொன்னா இந்த தீங்குனால இந்த பூமியை அழிஞ்சிரும் அப்படிங்கிறோம் எதிர்த்து கேட்கலன்னு சொன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதிகார மையம் இன்னைக்கு இருக்கக்கூடிய உயர்ந்தவர்கள் தங்களை சொல்லக்கூடியவங்க மற்ற மக்களை அழிச்சேருவாங்க அவங்களுடைய தீங்குனால இந்த பூமியில தீங்கு இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்காக அல்லா அனுமதித்தான் அப்படிங்கறதன் மூலமாக இந்த குறிக்கோளை நம்ம தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது நான்காவது இந்த அல்லாஹ் போரை அனுமதித்தது கட்டளையாக்கியது கடமையாக்கியது இன்னொரு குறிக்கோள் என்னன்னு சொன்னா நம்மை சோதிக்க மூமின்களை சோதிப்பதற்காக அல்லாத்தலா சொல்லி காட்டுறான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் நான்காவது வசனத்துல போரின் மூலம் உங்களின் சிலரை சிலரை கொண்டு சோதிக்கின்றான் அல்லா அப்படிங்கிறான் அல்லாத்தலா அப்ப இருக்க ஒரு தரம் என்னன்னு சொன்ன இஸ்லாத்துல சஹீத் அல்லாவுடைய மார்க்கத்திற்காக உயிரை துறப்பது யாரு அதுக்கும் தயாராகிறாங்க அல்லாவுக்காக உயிரையும் கொடுக்க யாரு தயாராகிறாங்க அப்படிங்கறது அல்லாஹ் சோதிக்கிறான் அப்ப மிக உயர்ந்த தரத்துக்கு இவர்கள் என்னக்காக உயிரையும் கொடுக்க தயாராகிறாங்களா ஏன்னா பல முனாஃபிக்குகள் வந்து இந்த போரின் போது அவர்கள் விரண்டு ஓடக்கூடியவர்களாக இருந்தாங்க உதாரணமாக உகதித்தின் போது பார்க்கலாம் நம்ம வரலாறு வரும்போது பார்ப்போம் முனாஃபிக்குகள் போர்னா பயந்து ஓடிடுவாங்க நூத்தி இருபத்தி ஆறாம் வசனத்துல சொல்லி காட்டுறான் முனாஃபிக்குகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் சோதிக்கப்படுறாங்க ஒவ்வொரு ஒவ்வொரு ஆண்டும் சோதிக்கப்படுறாங்க ஒரு முறையோ இருமுறையோ அவர்கள் வந்து சோதிக்கப்படுறாங்க அவங்க பாக்கிறது கிடையாதா அப்ப இந்த போரை கொண்டுதான் அல்லாத்த சோதிச்சான் உண்மையான மூமின்கள் யாரு முன்னாபிக்குகள் யாரு வாயிலாவை ஏற்றுக்கொள்றேன் அல்லாவுக்காக என்ன தியாகம் பண்றேன் அடுத்ததாக அல்லாஹுடைய எதிரிகளை தண்டிக்கிறதுக்கு அடுத்த குறிக்கோள் அல்லா தலா தன்னுடைய திருமலை எட்டாவது அத்தியாயத்தில் அறுபதாவது வசனத்தில் சொல்லி காட்டுறான் மேலும் உங்களுடைய உங்களால முடிஞ்ச அளவு நீங்க வந்து உங்களுடைய வலிமைகளை வந்து தயாரான நிலையில வச்சிருங்க உங்களுடைய குதிரைப்படையை திரட்டிவீங்க இதன் மூலமாக உங்களுடைய பகைவர்களாகவும் அல்லாவுக்கும் பகைவராக இருக்கக்கூடிய நபர்களை வந்து நீங்க திகிலடைய செய்யணும் அந்த பகைவர்களை வந்து நீங்க அறியமாட்டீங்க அல்லா அறிவான் நீங்க எந்த அல்லாவுடைய பாதையில் எதை செலவு செய்தாலும் உங்களுக்கு கூலி வழங்கப்படும் சொல்லி அல்லா தலா சுரோத்து அன்பால் எட்டாவது அத்தியாயம் அறுபதாம் சொல்லி எதிரிகளுக்கு அல்லாவுடைய எதிரிகளுக்கு திகிலூட்ட செய்யணும் அவர்களை அவர்களை கட்டுப்படுத்தணும் அவர்களை வந்து மட்டுப்படுத்தி வைக்கணும் அப்படிங்கிறது இது அடுத்த குறிக்கோள் அல்லா இந்த போரை கடமையாக்கிறது அடுத்த ஒரு குறிக்கோள் அதே போல அல்லாஹலா ஒன்பதாவது அத்தியாயம் பதினான்காவது வசனத்தை சொல்லிக் காட்டுறான் நீங்க அவங்களோட போர் புரியுங்கள் அல்லாஹ் வந்து உங்களுடைய கைகளால் அவர்களுக்கு தண்டனை அளிக்க செய்வான் மேலும் அவர்களை இழிவுப்படுத்துவான் நீங்கள் அவர்களை வென்றிட அல்லா உங்களுக்கு உதவி புரிவான் அதே மேலும் நம்பிக்கை கொண்ட மக்களின் இதயங்களை அல்லா குளிரச் செய்வான் அப்ப உங்களை கொண்டு அல்லாவுடைய எதிரிகளையும் உங்களுடைய எதிரிகளையும் யார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு தீங்கழிக்கிறாங்க பாருங்க அவர்களுடைய எதிரிகளை சூழ்ச்சி செய்யக்கூடிய மக்களை அவர்களை இது போன்ற கயவர்களை வந்து உங்களுடைய கையை கொண்டு அல்லாஹ் வெற்றியட செய்வான் அப்படிங்கறது அடுத்த ஒரு குறிக்கோள் மேலும் வந்து அல்லா தலா சொல்லிக் காட்டுறான் நம்பிக்கையாளர்களே நீங்க வந்து நீங்க அந்த நபர்களை கொள்ளவில்லை அல்லா தலா எட்டாவது அத்தியாயம் பதினேழாவது பதினேழாவது அல்லாவுடைய எதிரிகளை நீங்க கொள்ள கிடையாது அல்லாதான் கொள்றான் அதே போல நீங்க மண்ணை எரிய கிடையாது அல்லா தான் எதிரிகள் மீது மண்ணை எரிந்தான் நீங்க யாரு அழகானவர்கள் அழகான முறையில் உங்களை சோதிப்பதற்காகவே அல்லா வந்து சோதிக்கின்றான் இதன் மூலமாக அப்படின்னு அல்லா தலா சொல்லி காட்டுறோம் அப்ப மேலும் அடுத்த வசனத்துல எட்டாவது அத்தியாயம் பதினெட்டாவது சொல்லி காட்டுறான் நிராகிப்பாளர்களின் சூழ்ச்சியை இழிவுபடுத்துவதற்காகவே நிச்சயமாக அல்லா இவ்வாறு செய்தான் அப்ப எதிரிகளை அவர்களுக்கு பிறகு கேமத்தினால் வரை அல்லாவுடைய எதிரிகளை இஸ்லாத்துடைய எதிரிகளை அதே போல பூமியில் பாசாங்கு செய்யக்கூடியவர்களை தீங்கு வைப்பவர்களை மக்களுக்கு முஸ்லீம்களுக்கு மட்டும் முழு மனித சமுதாயத்திற்கும் அச்சுறுத்தலா இருக்கக்கூடிய தீங்கு வைக்கக்கூடிய நபர்களை அவர்களை வந்து தண்டிக்கக்கூடிய உரிமையை அல்லாஹ் இந்த உண்மைத்துக்கு கொடுத்திருக்கான் மூசாவள சொல்ல முதல் கேமத்த நாள் வரைக்கும் அப்ப அதற்காக அவர்கள் தீங்கு வைக்கக்கூடியவர்களுக்கு தண்டனை உங்கள் கையால வழங்குறேன் அப்படின்னு அல்லாஹலா சொல்லி காட்டுறான் இதுவும் ஒரு குறிக்கோளாக இருக்கு அடுத்ததாக முனாஃபிக்கு வந்து அடையம் அடையாளம் காலத்துக்கு உகது யுத்தத்தின் போது இறங்கிய ஒரு வசனம் மூன்றாவது அத்தியாயம் நூத்தி வசனம் நயவஞ்சவர்களே நீங்கள் இருக்கும் இந்த நிலையில் நல்லவர்கள் இன்னார் என்றும் தீயவர்கள் இன்னார் என்றும் பிரித்து அறிவிக்கும் வரையில் அல்லாஹ் அவங்களை வந்து விட்டு வைக்க மாட்டான் இது வந்து உபதயுத்தத்தின் போது நடந்தது அப்துல்லா இப்ப உபய் என்ன பண்றான் கடைசி வரைக்கும் போருக்கு வரான் வந்த நேரத்தில் கடைசியில போயிடறான் அப்ப யார் முனாபிக்கு யாரு மூமின்னு அல்லாஹ் பிரித்து அறிவிக்கும் வரையில் வந்து பிரித்து அறிவிக்கிறான் இந்த போரின் மூலமாக அப்ப மூமீன்களுக்கும் தெரிய வரும் இவர்கள் இவர்கள் முனாஃபிக்கு அப்படின்னு பிரித்து வைக்கிறேன் நீங்க கடைசி வரைக்கும் பூமிங்களோடய இருந்துட்டு அவர்களோட நடக்கக்கூடிய அந்த நலவுகள்லாம் நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது இம்மை மருமையில உங்களை பிரித்து வைப்பதற்காக இந்த போரை வந்து ஒரு அளவுகொலமாகவும் வைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாத்தலா சொல்லிக்காட்டம் அடுத்து வந்து அநியாயத்துக்கும் அடக்குமுறைக்கு அதே போல பலத்தை முடி முறியடிக்கிறதுக்கு ஒருவர் ஒருவருக்கு எதிராக முன்னாடியே பார்த்த மாதிரி ஒரு ஒருவருக்கு எதிராக சாதா மனிதர்களுக்கு அனைத்து மனிதர்களுக்கும் ஏற்படக்கூடிய அநியாயத்திற்கு எதிராகவும் அவர்களுடைய பலத்தை முறியடிக்கும் விதமாகவும் இந்த போர் கட்டளையாக்கப்பட்டுச்சு அல்லா தலா நான்காவது அத்தியாயம் நாற்பத்தி எட்டாவது நபிய நீ அல்லாவுடைய உண்மை தவிர வேறு யாருக்கும் நீர் பொறுப்பாளி அல்ல உனக்கு மட்டும்தான் நீ பொறுப்பாளி ஆயினும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு போர் புரியும்படி ஆர்வம் ஓட்டுவீராக அல்லாஹ் இறை பலத்தை முறியடிக்கும் காலம் வெகு தூரத்தில் இல்லை அவர்களுடைய பலத்தை அவர்களுடைய ஸ்ட்ரென்துறைக்கணும் அதுவும் இதன் மூலமாக அதாவது இந்த போர் அல்லாவுடைய பாதையில் போர் புரியதன் மூலமாக ஒரு முக்கிய குறிக்கோளாக இருக்கு அப்ப ஏன் அல்லாஹ் வந்து போரை வந்து கடமையாக்கினான் அதுல உள்ள படிநிலைகள் அதோடைய எந்தெந்த அனுமதிக்க அனுமதி இல்லாமல் இருந்துச்சு அடுத்து ஒவ்வொரு ஸ்டேஜாக இருந்தது அதெல்லாமே பார்த்தோம் அதே போல மதினாவில் ஏற்பட்ட முக்கியமான அந்த நோன்பு போன்ற திருமணம் போன்ற நிகழ்வுகள் அனைத்துமே நம்ம இன்னை பார்த்தோம் இப்ப அடுத்தடுத்து வரக்கூடிய நிகழ்வுகளில் மதினாவில் நிகழ்ந்த அடுத்தடுத்த முக்கிய நிகழ்வுகளை நம்ம அடுத்த நிகழ்வுகளை பார்ப்போம் இப்ப இன்று சகாபாக்கள் எந்தளவு தியாகங்களை மேற்கொண்டாங்களோ அதே போல அல்லாஹாலும் நம்மளையும் தியாகத்திற்கு உள்ளாக்கி இந்த மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடிய நபர்களாக அல்ல ஆக்கி வேண்டும் என்று இன்றைய ஒரே முடித்துக்கொள்கிறேன் அசலாமா